தலைவர் செயலாளர் மற்றும் உதவி தலைவர் உதவி செயலாளர் நிர்வாகிகள் எல்லோருமே மிக அதிகமான பங்கெடுத்துக் கொண்டார்கள் அதே குறிப்பா நாசராஜார் அவர்களும் முகமது இஸ்மாயில் ஆஜி அவர்களும் நம்மை அழைத்து வருகிற பொறுப்பை மிகவும் அற்புதமாக செயல்படுத்தினார்கள் அல்லாஹ் இந்த நிர்வாகிகள் அத்தனை பெண்களுக்கும் எல்லா வகையான வழக்கையும் அன்பிற்குரிய அம்மாவும் மீன் நல்லடியார்களே அல்லா என்னை சாட கொடுத்தாதா ரமணான் மானத்திலே குரகானை இறக்கில் அதிலும் லைலத்துக்கு அதுரிலே குரகானை இறக்கில் ரபுலால நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் குருகானுக்குள் என்ன இருக்கிறது குருகானுக்குள் என்ன இருக்கிறது அல்ல நம்மிடத்திலே இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஏதோ வந்தோம் நான்கு விஷயங்களை கேட்டோம் சென்றுவிட்டோம் என்று இல்லாமல் செருட நோய் விசாரிக்க போனான் அந்த கலையை நம்ம கதை ஆயிடக்கூடாது பக்கத்து வீட்டில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அவரை போய் விசாரிச்சுட்டு வரலாம் இவனுக்கு தான் காது கேட்காதே இவனே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டான் போவோம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் சலாந்து சொல்லுவோம் அலகும் தெரியலன்னு சொல்லுவாரு எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாரு என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க அதையே சாப்பிடுங்க எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க அந்த டாக்டர்கிட்டையே பாருங்க என்ற என்ன சொல்லி முடிச்சுட்டு வந்துடலாம் என்று எண்ணிக்கொண்டு இரவு ஒரு மூன்று நாலு மணிக்கு பகல்ல ஒரு மூன்று நாலு மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கு ஓது போறான் நோய் விசாரிக்க இருக்கும் நல்லா தூங்குறாரு கதவை தட்டி காதுகேக்காதவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க அழைக்கும் என்று சொன்ன உடனே தூங்கிட்டு வந்து ஆள் எழுந்து உக்காந்த உன்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட எப்படி இருக்கீங்க செத்து புடச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல கருத்திருக்க வந்திருக்கான் உன்னை அல்லதும் திருவிழா அல்லதும் தெரியல எந்த லாட்சத்தை பார்த்து இருந்த கோபத்துல மலக்குள் முகத்திட்ட பார்த்துட்டு அவர்தான் இந்த ஊர்ல நல்ல டாக்டர் அவரிடத்திலேயே பாருங்க டாக்டரை அடிக்கடி மாற்றவாட்ட என்ன மாத்தரை சாப்பிடுது இந்த நேரத்துல தொல்லப்படுத்துறாங்க மருந்து வெசத்தை சாப்பிட்டு இருக்கேன் நல்ல மருந்து எல்லா கடையிலும் கிடைக்குதா அதனால அந்த மருந்து விடாம டாக்டர் சொன்ன மாதிரி விடாம சாப்பிடுங்க சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று இதை வாழ்க்கையிலே என்ன கேட்டோமோ அதை அமைச்சியவர்கள் ஏதோ கேட்டோம் பள்ளி வரை அதற்கு பிறகு நாம் வெளியே செல்லுகிற பொழுது அத்தனையும் மறந்துவுட்டுச் சொல்றோம் என்ற நிலையில் கேட்ட விஷயங்களை மனதிலே பதிக வைத்து வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு நாம் கேட்போம் அந்த விஷயங்களை கொண்டு அமல் செய்வோம் அல்லாங்கல்ல சாண்ட புத்தாளா நம்மை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கார்கள் அன்பிற்குரியவர்களை அல்லாஹரும் நல்லார்களே அல்லாங்கல்ல சாண்ட புத்தாளா நான்கு விஷயங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் உலகத்தில் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை நான்கு விஷயங்களில் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதில் முதலாவது படைத்து என்பது அல்லாஹே கட்டுப்பாட்டில் உள்ளது உலகத்தில் யாரும் எதையும் படைக்க முடியல படைத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா யாராவது எதையாவது படைக்க முடியுமா என்னால் ஒரு மாட்டை படைக்க முடியும் என்னால் ஒரு ஆட்டை படைக்க முடியும் என்னால் ஒரு ஒட்டகத்தை படைக்க முடியும் என்னால் ஒரு சிங்கத்தை படைக்க முடியும் இல்லை இல்லை என்னால் ஒரு எறும்பை படைக்க முடியும் உலகத்தில் யாரும் செய்ய முடியாது படைப்பு இறைவனுக்கு சொந்தமானது கடலிலே மட்டும் இருபது லட்சம் இனங்கள் ஒன்று ரெண்டு இருபது லட்சம் இனங்கள் எத்தனை திருங்கணங்கள் இருக்கிறதோ எல்லாம் ஊரிலும் எத்தனை முதலிகள் இருக்கிறதோ எல்லாம் ஊரிலும் எத்தனை சுறாய் இருக்கிறதோ எல்லாம் ஊரிலும் கடலிலே மட்டும் இருபது லட்சம் இனங்கள் தாவரங்களாக பதினாறு லட்சம் இனங்கள் விலங்குகளாக புழும்பூச்சிகளாக கால்நடைகளாக இரண்டு லட்சம் இனங்களை படைத்த அல்ல சிறந்தவனாக மனிதனை நாலு சத்தியம் இவர் போட்டுச் சொல்கிறான் அல்லா சீனி வலதின் மீது சத்தியமாக ஒளிவு மரத்தின் மீது சத்தியமாக தூர் சீன மலையின் மீது சத்தியமாக நம்பிக்கைக்குரிய ஊராக இருக்கிறேன் மக்காலின் மீது சத்தியமாக மனிதனை அழகாக அற்புதமாக எளிதான தோற்றத்திலே நான் படைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லா ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறான் ஆடு மாடுகளை போல அல்லாஹ் தரா ஒரு குருல படைக்கல நல்ல நேரா இவை எப்படி வேண்டுமானால் உருவாக்கிற அமைப்பிலே அப்புலாலே படைத்துக் கொடுத்துருக்கிறான் படைப்பு எனக்கு சொந்தம் அல்லா இதைத்தான் சொல்கிறார் குரானில் என்னொரு இடத்தில் அல்லாஹும் தரா ரொம்ப அழகாக கேட்பான் அது குரானை ஓடுங்கள் படியுங்கள் தங்குமாவை பார்க்க சில இடங்களில் அல்லாஹ் மெரிசிலிருக்க வைத்து விடுவான் அதுல ஒரு இடம் நான்கு விஷயத்தை சூரத்தில் வாக்கியாவிலே அல்லா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவான் அக்தும் தகு அண்ணகு ஒரு வசனத்தில் அல்ல சொல்கிறான் நீங்கள் விவசாயியா நான் விவசாயியா யார் விவசாயி என்று அல்ல கேட்கிறார் யாரப்பா விவசாயி நீங்களா நானா வானம் எனக்கு சொந்தம் பூமி எனக்கு சொந்தம் சூரியன் எனக்கு சொந்தம் சந்திரன் எனக்கு சொந்தம் மரம் எனக்கு சொந்தம் கடப்பைக்கான மரம் எனக்கு சொந்தம் மாடு எனக்கு சொந்தம் விதை எனக்கு சொந்தம் என் பூமியிலே விதைகளை தூங்கிவிட்டு வீட்டிலே போய் படுத்துக் கொள்கிறீர்கள் வீட்டிலே படுத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லிவிடுகிறீர்கள் சும்மக்கினர் நர் சக்கா குரான் சொல்கிறது பூமியை விளக்க வைத்து ஊசிகளை விட சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக காயாக கனியாக நான் கொடுக்கிறேனா அல்லது நீங்கள் செய்கிறீர்களா யார் விவசாயி என்றான் யார் விவசாயி உனக்காக நான் பாடுபடுகிறேன் என்றைக்காவது நான் சூரியனை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன என்றைக்காவது இரவு வராமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேனா உனக்காக அத்தனை சுழற்சிகளையும் செய்து விவசாயம் செய்து கொடுப்பவன் நான் படைப்பு அத்தனையும் எனக்குத்தான் சொன்னான் இவ்வளவு சிறந்த படைப்புக்கு சொந்தக்காரன் உள்ள நம்மை சிறப்பாக்கி வெளியே ஒரு ஆட்சி உள்ளே ஒரு ஆட்சி இந்த ஆட்சிக்கு மூளைதான் முதலமைச்சர் இதய உள்துறை கால்கள் போக்குவரத்து காது சட்டத்துறை வயிறு உணவு விநியோகம் என்று எல்லா துறைகளையும் எனப்படாதனே உடலுக்குள்ளேயே வைத்திருக்கிறார் வெளியே ஒரு ஆட்சி நடக்கிறது உள்ளே ஒரு ஆட்சி இது உள்ளாட்சி வெளியே பல சின்னங்கள் மலைகள் ஆறுகள் அருவிகள் ஓலைகள் இங்கேயும் பல சின்னங்கள் எலும்பு மணிகள் மயிர் காடுகள் சிறுநீர் அருவிகள் சிறகடித்து பறக்கிற எண்ணம் பறவைகள் எத்தனை சின்னங்கள் எத்தனை சின்னங்கள் என்ன அழகாக அல்லாது மனித அடிப்படைந்திருக்கிறான் என்ன அற்புதமாக பிரபுல அளவின் மனித அடிப்படைத்திருக்கிறான் இவனுடைய சிந்தனை எவ்வளவு விரிந்து மறந்த சிந்தனை கொண்டவனாக இருக்கிறான் உலகத்தையே தன் கைக்குள்ளே வைத்துக் இங்கிருந்து போன தட்டி அமெரிக்காவுக்கு பேசினான் ஆஸ்திரேலியாவுக்கு பேசினா உலகத்தையும் சுருக்கிற புள்ள அளவில் கொடுத்து விட்டானே என்ன அழகான படைப்பு திறன் படைத்த ரபு அடுத்து ஒன்றை சொல்லுகிறான் செவ்வையாக படைத்தல் எனக்கு மட்டும் சொந்தம் என்கிறார் படைப்பில் பெயிலியர் கிடையாது அல்லா எங்கயாவது பெயில் ஆக்கியிருக்கான இறைவனுடைய படைப்பில இத்தனை லட்சம் படைப்புகளில் உண்டா நீங்க கழுதையை படைச்ச கேட்க முடியுமா நீ ஏன் ஒருவருக்கு சந்தேகம் நீ ஏன் நஜீசை உருட்டுகிற வண்டை படைத்தார் நீ ஏன் நஜீசை உருட்டுகிற வண்டை படைத்தார் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நஜீச மண்ணோடு மண்ண சேர்த்து உருட்டி போர் வண்டு இன்றைக்கு அந்த வண்டிலே அந்த வண்டிலே அந்த வண்டின் மூலமாக கேன்சருக்கு மறுத்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறது அம்மாவனுடைய படைப்பு எதுவுமே வீணில்லை எந்த படைப்பையும் ரமலாளவின் மீனாக படைக்கவில்லை செம்மையாக அல்லாறு படைத்திருக்கிறான் மனிதனை மிகச்செம்மையாக அல்லா படைத்திருக்கிறார் எல்ல செவ்வை என்றால் மனிதனை மிகச்செவையாக படைத்திருக்கிறார் ஆறாவது அறிவு இவனுக்கு மட்டும்தான் அல்லா கொடுத்திருக்காங்க அவரது தலைவர் யாருக்குன்னு கொடுக்கு ஆறாவது அறிவினால் என்ன பிரயோஜனம் தெரியுங்களா ஆறு பெரும் பிரச்சனைகளை இவன் தீர்த்துக் கொள்கிறார்கள் ஆறாவது அறிவுனால ஆறு பெரும் பிரச்சனைகளை திருப்பிக் கொள்கிறான் அதுல முதல் பிரச்சனை கல்வி பிரச்சனை உலகத்தில் இருக்கு மாதிரி ஒரு மிருகத்திற்கு கல்வி பிரச்சனை வந்திருக்கா ஒரு மாடு கவலைப்பட்டு இன்னொரு மாடு வந்தது ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்க என் கண்ணுக்குட்டியை எல்கேஜி யூ கேஜி சேர்க்கணும் எங்க சேர்க்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாடு கவலைப்பட்டது சமச்சீர் முடுப்பதா அல்லது வேறு எறுதியாக சேர்க்கிறதா என்ற கவலை அந்த மாடுகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆடை பிரச்சனை ஆடுகளுக்கு உண்ட பெருங்கள் வரப்போகிறது போத்தி செல்லலாமா ஸ்ரீதேவி செல்லலாமா சென்னை சீட் செல்லலாமா கணபதி செல்லலாமா எங்கே போகலாம் என்று ஆடுகள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் போட்டு பேசிய பிரச்சனைகள் உண்ட அந்த பிரச்சனை அவைகளுக்கு கிடையாது உரையுள் பிரச்சனை வீடு கட்டுவது எப்படி வீட்டை கட்டுவது அந்த வீட்டுக்கு கிரைண்ட் போடுவதா மார்பில் போடுவதா மொசை போடுவதா என்ன மாடல் அமைப்பது கிச்சன் எப்படி இருப்பது பெட்ரூம் என்ன சைஸில் இருப்பது பாத்ரூம் எங்கே இருப்பது அட்டாச்சா தனியா அத்தனை பிரச்சனைகளும் இவனுக்கு மட்டும் சொந்தம் உலகத்தில் யாருக்குமே வேலை வாய்ப்பு பிரச்சனை வேப்ப மரம்லாம் போய் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாள் நின்று எங்களுக்கு வேலை கிடைக்கிறவரை நாங்கள் போராடுவோம் உண்ணாவர்கள் தொடர்ந்து போராடும் என்று நெப்ப மலங்களாம் ஒன்றாக சேர்ந்து போர்க்கொடி தூக்கியது அந்த பிரச்சனை உலகத்தில் அவைகளுக்கு கிடையாது வரண் தேடுகிற பிரச்சனை நல்ல மன நல்ல மன தேடுகிற பிரச்சனை உலகத்தில் எதற்கும் கிடையாது இவனுக்கு மட்டும் சொந்தம் சில பேர் நானூறு பேர் ஐநூறு மூணாலாம் பார்த்தாலும் உண்டு கச்சினி மோம்மெல்லாம் பிச்சை ஒவ்வொரு இடமா போக வேண்டியது இறங்க வேண்டியது பூக்கு சரியில்லை போக வேண்டியது எல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி நடக்கிற மாதிரி இருக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு பின்னாடி பள்ளி ஒரு பள்ளு சொத்தையா இருக்கு பள்ளுன்றதா சொத்த இருக்கா செய்யும் ஒரு பள்ளு சொத்தியா இருக்கு வாயை தொடர்ந்து பாத்துருக்கான் ஒரு பள்ளு சொத்தையா இருக்கு அதனால திரும்பி வந்தோம்னா வர வேண்டியது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது எல்லாம் நல்லாத்தான் இருக்கு ஒண்ணா நல்லாத்தான் இருக்கு அவங்க அம்மா சரியில்லை அவங்க அம்மாவே கட்ட போற அம்மா சரி இல்லை வந்தர வேண்டியது இப்படியே சொல்லுகிற சமுதாயம் இருக்கிறதே வளம் தேடுகிற பிரச்சனை இவளுக்கு மட்டும் சொந்த விட தேவை வேறு அவருக்கும் சொல் பணம் தேடுகிற பிரச்சனை மின்னல் அமீர் அது பழுத்துல பாடு இருக்கிறதே மாஷா தா இங்கிருந்து ஜப்பானுக்கு போன் சொல்லும் சில பேருக்குள்ள சிலர் சைனாவுக்கு போன் சொல்லும் சிலர் அமெரிக்கா போன் சொல்லும் சிலர் உள்ளூருக்குள்ளே வச்சிருக்கோம் இந்த பணம் தேடுகிற வரம் தேடுகிற பிரச்சனையை போன்று பணம் தேடுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம் உலகத்துல யாருக்கும் சொந்தமே கிடையாது எந்த காக்காய்களாவது இந்தியன் பேங்க்ல உட்கார்ந்துருக்க நாங்க செக் போட்டு கொடுத்து பணம் வாங்கிட்டு போனான்னு இருக்கிறோம் அந்த பிரச்சனை உலகத்தில் மனிதனுக்கு மற்றும் சொந்தம் ஆறு பெரும் பிரச்சனைகளை இவனுக்கு அல்லாவது அறிவு அந்த அறிவு எங்கே தெரியாது உடலுக்குள்ளே இணைத்திருக்கிற இந்த ஆறாவது அறிவை வைத்து இவன் திருத்திக் கொள்கிறான் எங்கே கல்வியை கொடுப்பது எப்படி ஆணையை உருவாக்குவது உடுத்திக் கொள்வது வீட்டை எப்படி கட்டுவது வேலை வாய்ப்பை எப்படி தேடிக்கொள்வது வரம் எப்படி தேடுவது பணம் எப்படி தேடுவது அத்தனை பிரச்சனைகளையும் இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அறிவு ஒரு சின்ன அறிவு ஆறாவது அறிவை என்ன அழகான அமைப்பு ரபுடமில் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் மூன்றாவதாக அல்லாஹர் சொல்லுவான் நிர்ணயம் இறைவனுக்கு மட்டும் சொல்லவான் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிர்ணயத்தை ரபுடையில் வைத்திருக்கிறான் இத்தனை வருஷம் ஆடுவார் இத்தனை வருஷம் ஆடுவார் இத்தனை வருஷம் இருப்பார் பிறகு மூத்த நிர்ணயம் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் அதுல மனுஷனுக்கு மிகச் சிறந்த நிர்ணயத்தை வைத்திருக்கிறார் அல்லாஹ் குரான் சொல்லும்போது குழுவினத்தை சாரி நல்லதை சாப்பிடுங்கள் நல்ல மறு செய்யுங்கள் அல்ல சொல்லும் போதே மட்டும் சாப்பிடு கெட்ட ஐட்டம் உனக்கு அறவே ஒத்து வர எப்படி அற்புதமான ஐட்டம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ரோலர் அதுக்குள்ள சிக்கன் அதுக்குள்ள என்னென்னமோ போட்டு எவ்வளவு அற்புதமான எங்கேயோ இருந்து புடிச்சு போட்டு வந்து நல்லதை மட்டும் சாப்பிடு ஆனா நல்ல மறு அற்புதமான வைத்திருக்கிறார் வாழப்பல தோல் உனக்கு ஒத்து வராதுக்கா உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடு தோளுக்கு இன்னொரு இனம் இருக்கிறது என்ன அழகான நிர்ணயம் பலாப்பழம் அதனுடைய தோல் சக்க இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது உள்ளிருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்குள் ஆடுகள் மாடிகள் இருக்கிறது அதை அவைகள் சாப்பிடட்டும் என்ன அழகான நிர்ணயம் இதனால்தான் நம்முடைய மதியை வைத்து நம்முடைய அறிவை வைத்து அல்லாஹுவினுடைய விதியை வெல்ல முடியாது அல்லாஹுவினுடைய நிர்ணயத்தை நம்முடைய அறிவாற்றலை வைத்து வெல்ல முடியுமா ஒருவன் சொன்ன நாம் என்னுடைய அறிவை வைத்து என்னுடைய அறிவை வைத்து என் விதியை வெல்ல ஒரு இறைநேசரிடத்திலே வாதம் பண்ண அவர் சொன்னார் அப்படியானால் நாளைக்கு நீ கண்டிப்பாக பாயாசம் சாப்பிடுவாய் பாயாசம் இது ஒரு பெரிய மேற்ற நான் நாளை பாயாசம் சாப்பிட மாட்டேன் நாட்டிலும் வீட்டிலும் இருந்தால் தானே பாயாசம் கிடைக்கும் காற்று போறா போயிட்டான் காற்றிலே சென்று ஒரு மரத்தடிகளை அமர்ந்திருக்கிறான் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது அங்கே இறங்கினார்கள் சட்டி முட்டையெல்லாம் வச்சு சாப்பாடாக ஆரம்பிச்சாங்க கடையை செய்ய பாயாசத்தை வச்சான் இவனுக்கு இப்ப தீண்டு அடிக்குது வீட்டில் இருந்தா கொடுப்பாங்கன்னு காட்டுக்கு வந்தா பாயாச சமைச்சு இருக்கான சரி மரத்தினுடைய உச்சிகளை ஏன் யாருக்குமே தெரியாத அமைப்பு இல்ல மரத்தின் உச்சிகளை ஏன் கொண்டா அவர்கள் சாப்பிடுகிற நேரத்தில் திருடல்களில் கூட்டம் வந்தது பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாப்பாட்டு அப்படியே சூடா அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாங்க அந்த திருடல்கள் பார்க்கிறார்கள் கடுமையான பசி சாப்பிட வேண்டும் இல்ல ஏதாவது சேர்ந்து என்ன சேர்ந்து அக்கம் பக்கத்தில் ஆழ்றக்காக எல்லாம் காத்துட்டு வாங்க என்ற அனுப்ப எல்லோரும் சுத்தி முத்தி பார்க்கிறார்கள் இவ மேல ஒருத்தாண்டு காராட்டி நான் உள்ளிசம் போ அல்லா அருகினுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது பல்லார் ரொம்ப அற்புதமான நிர்ணயத்தை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார் நான்காவதாக அப்பல்லாரின் சொல்லுவான் வழிகாட்டுதல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசர்கள் வழிகாட்டுகிற பொறுப்பு அப்புலாக மனுக்கு சொல்லுவான் உலகத்தில் எல்லா ஜீவராசருக்கும் எறும்பு எவ்வளவு பெருசுங்க எறும்பினுடைய தலை எவ்வளவு விதி அந்த தலைக்குள் இருக்கிற மூளை எவ்வளவு அற்புதமா எறும்பு பேசினதை யாராவது கேட்டிருக்கிறோம் எறும்பினுடைய தலை தலைக்குள் இருக்கிற மூளை அந்த மூலையை வைத்துக் கொண்டு எங்கோ வீட்டினுடைய மூலையிலே நாலு சக்கர கலைச்சன நேரா போயுது அல்லா வழிகாட்டுகிறான் உனக்கு உணவு அங்கே இருக்கிறது போய் தேடுகின்றான் தேடிக் பறவைகள் பட்சிகள் விலங்குகள் கால்நடைகள் அத்தனை பேர்களுக்கு வழிகாட்டுகிறான் வழிகாட்டுகிற உணப்பை அல்லா எடுத்துக் கொண்டான் அதில மனிதனுக்கு மிக சிறந்த வழிகாட்டிகள் ரெண்டு ஒன்று வேதங்கள் இன்னொன்று நபிமாக ரெண்டு அதேதான் இன்னைக்கும் பாலோ பண்றோம் நாம அதேதான் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது ஒரு பெரிய பேக்டரி ஒரு பெரிய மிஷின் தயாரிக்கிறார்கள் ஒன்று ஆள் அனுப்பி சொல்லிக் கொடுப்பாங்க அதனுடைய அதை எப்படி இயக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் ஒன்று ஆள் அனுப்புவார்கள் அல்லது கேட் முக்கிரு அல்லாஹரசூர் காட்டி தந்த மணிதான் இன்றைக்கு உடகமே கடைபிடிக்கிறது அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான் நவிமார்களை கொடுத்தான் வேதங்களிலேயே உயர்ந்த வேணமாக இருக்கிறேன் குரு ஆணி நவிமார்களிலேயே கண்மணி நாயகன் சம்பவ அலைபூர் செல்லம் அன்னவர்களுக்கு வழங்க இருக்கிறார் அந்த வழங்கப்பட்ட நாள் தான் சையிதுல் அம் நாட்களில் நாள் எது என்றால் லைனத்து கதவு மனிதர்களின் தலைமையான மனிதர் பெருமானாருக்கு வேதங்களில் தலைமையான வேதத்தை குருஹானி கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள் அதனால்தான் நாம் மக்களில் யார் சிறந்தவர்கள் என்றால் உம்மத்தே முகம்மதே பக்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல அல்லா சொல்கிறான் உலகத்தில் எத்தனையோ நபிமாக கொண்டு அந்த உம்மத்தை விட இந்த உம்மத்து சிறந்த உம்மன் என்ன காரணம் தெரியுமா சிறந்த நபியின் உம்மன் சிறந்த வேதத்தின் உமன் ஆனால் அந்த சிறப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை அந்த சிறப்பை பற்றிய ஞானம் நம்மிடத்தில் இல்லை பெருமானாரினுடைய உம்மத்தால் ஆக வேண்டும் என்று ஈசான ஈஸ்லாம் அல்லா இடத்திலே கெஞ்சி நான் எதிர்கிறார்கள் அல்ல கொடுக்கலையும் நமக்கு கேட்காமலேயே கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த சிறப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் கல்வியாளர் விவாதம் பண்ண மாறித்தான் விவாதம் பண்ணிக்கிட்டேதான் இருக்கிறவே எவர இன்னும் விவாதத்திலேயே இந்த சமுதாயம் செல்கிறது குருஹானை உணரவில்லை எம்ஏ படிச்ச ஒருத்த செனாம் எண்ணெய் வாங்கிறதுக்கா செக்கில போய் எண்ணெய் வாங்கிக்கிறேன் வாங்கிக் கொண்டிருக்கிற மாடு சுத்தி கொண்டிருக்கிற செக்கில் இருக்கிற மாட்டை பார்க்கலாம் சுத்தும் கழுத்துல ஒரு மணி போட்டிருக்கிறாங்க அதை ஆட்டிக்கிட்டே சுத்துது இந்த எம்ஏ படிச்சவனுக்கு ஒரு சந்தேகம் சுத்திர மாட்டுக்கு எதுக்கு சடங்கை கட்டி விட்டுருக்காங்க அவன் கேட்டா சுத்திர மாட்டுக்கு எதற்கு சடங்கை இல்ல மாடு சுத்துதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டித்தான் சலங்க கட்டியிருக்கிறோம் மாடு சுத்தாம நின்றுச்சுன்னாக்கா நடக்காம நின்றுச்சுன்னாக்கா சலங்க சத்த கேட்காது உடனே போய் மாட்டை சுத்த வைப்போம் என்று சொல்லுகிற பொழுது இவன் குறுக்கு கேள்வி கேட்டானா இப்படி வாத்தியாட்டை கேட்டு கேட்டு பழக்கம் குறுக்கு கேள்வி கேட்கலாம் மாடு நின்றுக்கிட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே தலையை பட்டு ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அதுக்கு அந்த செக்கு காரன் மாடு ஒண்ணு எம்ஜ படிக்கல மாடு ஒண்ணு எம்ஜிய படிக்கல இந்த மாதிரி செய்வது அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி குறுத்து விவாதங்கள் மட்டுமே பேசி பேசி பேசி பேசி இன்றைக்கு குருஹானின் அறிவதிலே இந்த சமுதாயம் பின்னோக்கி செல்ல வேண்டும் குருஹான் எப்படிப்பட்ட வேதம் குர்ஹானினுடைய அசு அதனுடைய அசரா எந்த அளவுக்கு சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது வரலாறு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நபிமார்களை அனுப்பினார் நபிமார்களுக்கு ஒரு அற்புதங்களை கொடுத்தான் எல்லா நவிக்குமே அற்புதங்களை எல்லாம் வழங்கினார் அந்த அற்புதங்கள் அந்த நவியின் காலம் முடிகிற பொழுது முடிந்துவிடும் மூசாலை சலாத்துக்கு அசாவை கொடுத்தான் ஒரு குச்சி அந்த குச்சியை வச்சு அரிய சாதனைகளை செய்தார்கள் கடனை பிளந்து காட்டினார்கள் அடித்து பனிரெண்டு ஊற்றுல்களை உருவாக்கி கொடுத்தார்கள் பல சாதனைகளை செய்தார்கள் ஆனா மூசா அலகா மூத்தா போனதுக்கு பின்னாலே அந்த குச்சி செய்த நிலந்து போனது அந்த குச்சிக்கு ஆற்றல் சாலி விளையாத்திற்கு ஒட்டகத்தை வழங்கினார் சாலி விளையாக்கின் காலத்திலேயே அது மணிந்து போனது இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்தான் அந்த நபி இருக்கிற வரை அந்த அற்புதங்கள் பயனுள்ளதாக இருந்தது அந்த நபி இறந்ததற்கு பிறகு அந்த அற்புதங்கள் பயன் போய்விட்டது ஆனால் குமன் குமார் செலம் அந்தவர்களுக்கு ஏறத்தாழ மூவாயிரம் அற்புதங்களை கொடுத்த ரவி மாபெரும் மோர்திதாவாக நடமாடும் அற்புதமாக அல்புரமாக அல்லாஹரன் இருக்கிறார் அல்குரமாக அல்லாஹரன் இந்த அல்குரானின் ஆற்றலை கொடுத்த குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள் நாள் வரை அல் குரானை எதிர்ப்பதற்கு ஒரு சமுதாயம் வரும் ஆனால் எதிர்க்க முடியாது என்கிறார்கள் உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து அல்குரானை பற்றி ஆய்வு செய்யுங்கள் அல்குரானை போன்ற ஒரு குரான் இல்லை இல்லை ஒரு சூரா இல்லை இல்லை ஒரு ஆயத்தில் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்கிறாரா ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு வசனம் குரானை போன்ற வசனம் குரானில் நிறுத்த வசனம் ஒன்று கொண்டு வாருங்கள் தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார்கள் இதுவரைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம் சுருக்கெழுத்தாளர்களில் இருந்து கல்வியாளர்களிலிருந்து கவிதையாளர்களில் இருந்து உலகம் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறது இதுவரை வரவும்லை இனி வரப்போவதும் இல்லை என்றால் அல் குரான் எவ்வளவு அற்புதமான மோஜிதா நடமாடும் அற்புதம் இந்த அல் குரானினுடைய அஃராட்சி யார் யாருக்கு சென்றது அதைத்தான் நாம் இன்றைக்கு காட்சி செய்யப்போம் குரானோடு தொடர்பு கொண்டதால் அவர்களுக்கு ஏற்பட்ட பலன் என்ன தஸ்துர் தஸ்துர் என்று சொன்ன அரபுல கரண்ட்ல கரண்ட் தொட்டோம்னு சொன்ன உடனே உள்ளது ஒரு மின்சாரம் பாயும் சாக்கடி இதை போன்று குருஹானோடு ஒருவர் சம்பந்தப்படுகிற பொழுது அவருக்கு குரான் கொடுக்கிற ஷாக் என்ன கொடுக்கிற உணர்வு என்ன வரவைத்தது குருஹான் தசுல் என்று வருகிற அசராத்தை கொடுத்தது ஜின்களுக்கு அசராத்தை கொடுத்தது மிருகங்களுக்கு கொடுத்தது ஜமாதாத் தாவர வர்க்கங்கள் நபாத்தாத்துக்கு கொடுத்தது திடவர்க்களுக்கு பாறைகளுக்கும் அசரை கொடுத்தது காசிர்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது சகாபாக்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது மும்மின்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது இன்றைய விஞ்ஞானிகளின் உள்ளத்தில் எப்படி இறங்கியிருக்கிறது சிறுவர்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது என்று கேட்டால் குருநாள் நிறைச்சர் பேசுகிறது நிறைச்சர் பேசுகிறார் முதல்ல மடக்குகளை அந்த குரான் எப்படி வரவழைத்தது சனந்தா மனைவி செலவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதியிலே இந்த அதிப்பதிவாக இருக்கிறது உசை திபுண உதை ரலிகள் லாகுத்தாடா இரவு நேரத்திலே அல் குர ஆணி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் உசை திபுணை ரலியல்லாவு தாடா இரவு நேரத்திலே அல்குர ஆணி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஓதுகிற பொழுது வெளியிலே கட்டியிருக்கிற குதிரை மிரழுகிறது குதிரை மிரளது வெளியே வந்து பார்க்கிறார்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டு வந்து வரக்கிறார்கள் குதிரை அமைதியாக இருக்கிறது மீண்டும் ஓத ஆரம்பிக்கிறார்கள் குதிரை நிலவுகிறது மீண்டும் வெளியே வருகிறார்கள் குதிரை அமைதியாக இருக்கிறது ஓதுகிற பொழுதெல்லாம் நிகழ்கிறது ஓதுகிற பொழுதெல்லாம் நிகழ்கிறது ஓதுமையை நிறுத்திவிட்டால் அமைதியாக இருக்கிறது இந்த நேரத்தில் வேலை பார்க்கிறாங்க குசைத்து கொண்டு குதிரை நடைகள் எல்லாம் இருந்தாலும் வானத்தை பார்த்தால் இரவு நேரத்திலே வானமெல்லாம் வெண்மையாக இருக்கிறது வானமெல்லாம் வெண்மையாக இருக்கிறது ஓதுனா குதிரைக்கு ஏதோ பிரச்சனை வந்துரும் போல தெரிகிறது ஓதலி கொலிதரர்கள் 14 காலை மாஹமத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தவர்களை பார்த்து நபியே நாயகமே அல் குர்ஆனை ஓதினால் துரீர் என்ற குதிரைகள் நிறைகின்றது வானெல்லாம் எண்ணியாக இருக்கிறதே நாயகமே என்று திருமணாகத்தில் சொல்ற பொழுது ஹுமான் நபியே கோமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உஸைதீவுடு போய் நீங்கள் ஓதுகிற நீங்கள் ஓதுகிற குர்ஆனை கேட்பதற்காக மலக்குகள் சங்கமித்தார்கள் என்பதாகவே மலக்குகள் சங்கமித்தார்கள் காலை வரை நீங்கள் ஓதி இருந்தால் இந்த சமுதாயமே அந்த மலக்குகளை பார்த்திரலாம் என்பதர் வழக்குழைத்து வந்துவிட்டது சிவிமடுங்கள் வழக்குகள் ரமத்தை கொண்டு வந்து உங்கள் உள்ளத்தில் திணிப்பாக இருந்தார்கள் இரவு நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து ஓத ஆரம்பித்தார் இரவு நேரத்தில் ஓத ஆரம்பித்தார் சொல்லுகிறார்கள் மழக்குகள் தன்னுடைய உதட்டோடு இவருடைய உதத்தை கொண்டு போய் இணைக்கிறார்கள் தீமுத்த காவலாக மனமாக இருக்கிறதே அல்லா உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவார்கள் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவார்கள் குர்ஹான் ஓதுகிற பொழுது எங்கோ இருக்கிற மனக்கு வழக்குகளின் முத்தத்தை மொத்தமாக சம்பாதிக்க வேண்டுமா அது குரு நானினுடைய இருந்தால் தான் முடியும் இது குருமான நபிகள் கோமான் சந்திரல்லாசலம் சகாபாத்திரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அபுபக்கர் அழியல்லாவுக்கலாவினுடைய ரெண்டு தாடி முடி கீழ உள்ளது பெருமாள சந்திரல்லா குடிவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய இரண்டு தாடி கீழே விடுகிறது அதை அவ்வளவுக்கிறதையெல்லாம் எடுத்துக் கொண்டு போய் வீட்டிலே இருக்கிறார்கள் நாயகத்தினுடைய தாடியை கொண்டு போய் முடி உலகத்திலேயே முடி பாதுகாக்கப்பட்ட முடியை சிறப்பாக கருதுகிற ஒரு சமுதாயம் பெருமானாருடைய முடியை தவிர உலகத்திலே யாருக்கும் அந்த சிறப்பு இல்லை நம்ம முடிக்க அந்த சிறப்பு இருக்கிறதா அம்மன் சொல்லி முடியை கொண்டு வந்து ஒட்டை அடிச்சு மனைவியிட்ட கொடுத்து அன்போடு தன்னை அரவணைக்கிற மனைவியிடத்தில் கொடுத்து அம்மாய முடி இதை பத்திரமா வச்சுக்கா மூஞ்சிதான் அடிப்பாங்க முடியை கொடுத்து பார்த்தார் ஆனால் உலகத்திலேயே கோமான் நபிகள் போமான் சுதல்லா உலைவர் முடிகள் கூட பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் நாயகத்தை யாரும் இல்லை மூசாலிகலாக்களுடைய முடி இருக்கிறதா ஈசானகை முடி இருக்கிறதா நாயகத்தினுடைய முடிக்கும் கூட பாதுகாப்பு அவ்வளவுக்கு ரெண்டு முடியை எடுத்துக் கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து குரான் வருது சப்தம் இருக்கிறது வீடு சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க எங்கிருந்து சப்தம் வருகிறது அல் குரான் வருகிற சப்தம் வருகிறது எங்கிருந்து வருகிறது முடியிலும் அதனால்தான் வழக்குகள் வேற எந்த துறையிலும் இல்லை ருக்குடையும் வழக்குகள் இருக்கிறார்கள் வருகிறது அதீஸ் சுஜூதிலேயே வழக்குகள் இருக்கிறார்கள் அதீஸ் இருக்கிறது நின்று கொண்டே வழங்குகிறார்கள் அதீஸ் இருக்கிறது எந்த வழக்காவது குரான் ஒதுகிட்டே இருக்கிறாரே அதீஸ் இருக்கிறதா இல்லை எந்த வழக்குகளும் குரான் ஓதுகிற அமலில்லை ஏனென்றால் நாயகத்தினுடைய முடியோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு முடிக்கும் வழக்குகள் வேறு எந்த துறைக்கும் இல்லை குரான் ஓதுகிற துறை நாயகத்திற்கு மட்டும் சொந்தமாக அன்றுக்குரியவர்களை எட்டி பார்க்க வேண்டும் பெருமானத்தோடு குரான் இணைக்கப்பட்டது முடியோடு இணைக்கப்பட்டது நடமாடும் குரான் தானே நாயகம் அதனால் அவர்களுடைய முடியும் கூட குரானாக அபூதருள் ஜிபார் நடி எல்லாம் தவா ஜிப்ரஹின் அலிகிஸ்லாம் வருகிறார்கள் கபிகள் பெருமானா பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூதருள் ஜிஃபார் அந்த பக்கம் போறாங்க ஜிப்ரஹில் அலிகிஸ்லாம் கேட்டாங்களாம் இவர் யார் தெரியும் வருகிறது நாயகம் கேட்டிருந்த நியாயம் நாயகத்தோட சேர்த்திருக்கிற தோழர் ஜிபரையிலே இவர் யா தெரியுமா என்று நாயகம் கேட்டிருந்தால் நியாயம் ஆனால் ஜிபரையில் கேட்கிறாங்க நாயகமே இவர் உங்களுக்கு தெரியுமா கேட்டாங்க பெருமையாளர் அறிந்து போனார்கள் அபூதரனை உங்களுக்கு தெரியுமா என்றுழுது மலக்குகள் இடத்தில் ரொம்ப அறிமுகமானவர் என்றார் நாம் ஜிவரகைகள் நடைபெற்ற அபூதர் மலக்குகள் இடத்தில் ரொம்ப அதிகமானவர் காரணம் அல் மூலமாக மலக்குகளை வரவேற்றுக் கொண்டவர் வரவழைத்துக் கொண்டவர் அபூதர் என்று பெருமனாக செலவாக இருக்கு ஜிவரகைகள் சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியும் தொடர்பு மலக்குகளை வரவழைத்து அவர்களுக்கு ஏற்பட்ட அக குரானினுடைய அந்த தாக்கம் ஜிண்களுக்கும் ஏற்பட்டது உமர் அப்துல் அஜீஸ் ரமத்துள்ளதாக தார அழகன் அவர்கள் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகிற பொழுது ஒரு நீண்ட பாம்பு ஒன்று இறந்து கிடக்கிற நீண்ட பாம்பு அந்த பாம்பை எடுத்து அடக்கம் செய்யுங்கள் என்றார்களாம் உமர் அப்துல் அஜீஸ் அனுபத்துள்ளாக அடக்கப்படுகிறது ஒரு சப்தம் கேட்டதா ஒரு சப்தம் கேட்டதா நீங்கள் அடக்கியிருக்கிறீர்கள் அது ஒன்றில்லாம் இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அசரையில் கேட்கிறது தாய் ஈமான் கொண்ட எட்டு ஜிங்கில் இதுவும் ஒன்று என்று சப்தம் கேட்டார் செல்லா பணிசலம் தாய்வுக்கு சென்றார்கள் எல்லோரும் வேட்டுகிற பொழுது பெருமானா செல்லா பணிசுரம் மனம் வந்து போய் போரி இடத்தை அவர் இருக்கிற பொழுது ஜிம்கள் வந்து எட்டு ஜின் என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது ஒன்பது ஜிம்கள் என்று இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது வந்து கொண்டார்கள் அந்த ஈமான் கொண்டவர்கள் இந்த ஜின்னும் ஒன்று என்று அசிரியல் குரல் இருக்கிறார் தாக்கம் குரான் மனுஷன் மட்டும் மனுஷனை மட்டும் குரான் இருக்கவில்லை ஜிம்களும் நிறை பெருமனால் சல்லாலை ஏழு முறை அப்துல்ல சூதரடி எல்லாரை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் ஜின்களுக்கு பாடம் நடத்துவதற்கே சென்றார்கள் அது குரானை ஜின்களுக்கு கற்று கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறது புகாரி சொல்கிறது இன்னைக்கும் மக்காவில் ஜின் ஜின்களுக்கு எந்த இடத்திலே பெருமானால் படம் நடத்தினார்களோ அந்த இடத்திலே ஒரு பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கும் குரானை கொண்டு பிரயோஜனம் என்றது இந்த சமுதாயத்தான் இன்னும் பெறவில்லை கல்வி கல்வி என்று நாம் அடைகிறோமே இது தேவை குரான் சொல்லுகிறது ஆனால் குருகானினுடைய கல்வியை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படி பெற்றிருந்தால் நம் வீட்டுக்கு குருகான் வழக்குகளை அழைத்து வந்துவிடுமே குரானினுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் கூடுபோக்கா எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு வேலை கிடைக்காத காலத்தில் கூட நான்கு பிள்ளைகள்ல ஊர் அல்லது எல்லாமே நல்லா படிக்கிறது டாக்டர் இன்ஜினியர் ஆகட்டும் குரானை கற்றுக்கொண்டு ஆகட்டும் என்ற சிந்தனையாவது நம்மிடத்தில் வந்திருக்கிறதா படிச்சுட்டு வேலை போய் தேடி ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல நிறைய பேர்களை படி உண்டு கடைசியில் ஒரு சர்க்கஸுக்கு போனானா இங்கேயாவது வேலை கிடைக்குமா சர்க்கஸையாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டு போக அந்த முதலாளி ரொம்ப இறக்கப்பட்ட முதலாளி சர்க்கஸ் தொழிலாளி அவன் சொன்னா இங்க ஒரு கரடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி செத்து போச்சு அந்த கரடியினுடைய தோலை எடுத்து உனக்கு போட்டு உர்றேன் நீ கரடி மாதிரி ஆனா ஆடணும் ஆடி நாள் உனக்கு சம்பளம் மாச மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கரேன் வேறு வழி இல்ல குடும்ப கஷ்டம் எல்லாரும் சீராக வேண்டுவேன் சரி என்று சொல்லி கரடியினுடைய களத்திலே இறங்கி கரடியினுடைய ஆட்டம் வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கரடி அற்புதமா ஆட்டம் போடுது என்று பேசுகிறார்கள் இதெல்லாம் காதல் விடுகிறது அப்ப நமக்கு ஒரு மாச சம்பளம் உறுதியாயிடுச்சு இனிமேல் இப்படியே புளைச்சிட வேண்டியதான் என்று எண்ணிக்கொண்டே இவன் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கிருந்து ஒரு சப்தம் வந்தது இப்பொழுது கரடி நேரடியாக சிங்கத்தை சந்திக்கப் போகிறது கரடி நேரடியாக சிங்கத்தை சந்திக்கப் போகிறது சிங்கத்தினுடைய கூட்ட தடுக்கிறார்கள் இந்த கரடி உயர்னால் ஒரு சே பாதிகளா சம்பளம் கொடுக்கிறேன் சொல்லி ஆயிரத்தி ரூபாயை காட்டி சிங்கத்தின மாற்றானிகளை நம்ம எப்படி தப்பிக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அயர்ந்து நடத்துகிறான் சிங்கம் வேகமாக நாடுகள் பாய்ச்சதில் வருகிறது வந்தவுடன் இப்ப பயந்து போனோம்னு அந்த சிங்கம் சொல்லிச்சா கவலைப்படாத கவலைப்படாத நீ பிஏ படிச்சதுனால கரடி நான் எம்ஏ படிச்சதுனால சித்தம் அங்க இருக்க குரங்குகள்லாம் எல்லா எஸ் எஸ் எஸ் அதனால் கவலைப்பட இப்படி மனிதனை மிருகமாக கூட மாற்றி சம்பாதிக்க வைக்கிற அன்புக்குரியவர்களை எழுதி பார்க்க வேண்டும் எல்லா துறைகளுக்கும் இந்த மனிதன் கல்வியை கொண்டு முன்னேறுகிறான் ஆனால் இந்த கல்வியை கொண்டு குரானை கொண்டு இருக்கிறானா குருஹானின் ஆய்வு செய்வதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான குரானுக்குள் இருந்து விஞ்ஞானத்தை எடுப்பதற்கு இந்த சமுதாயம் முயற்சி செய்திருக்கிறதா என்றால் இல்லை குர்ஹானினுடைய தலசூர் மலக்குகளை தொட்டது ஜிம்களை தொட்டது தாமர வர்க்கங்களை தொட்டது இம்மா முகமது பாக்கே ரஹமதுல்லாஹித்தாரை பெருமனா சரல்லா கூட சிலத்துடைய பேரக்குழந்தை முகமது பாக்கி இவர்கள் ஒரு மரத்தடியிலை அமர்ந்துதான் குருஹானி கற்றுக் கொடுப்பது எந்த மரத்தடிகளை அமர்ந்து குரானி ஓடுகிறார்களோ அந்த மரம் குருஹானை கேட்டதான் மரத்துக்கு அசதியல் பண்ணது குருஹானை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு மற்ற மரங்களை விட இதனின் பணம் சுவையாக இருக்க தாக்கம் மரத்திற்குள் இறங்கியதில் அதனுடைய பணத்துக்குள் இறங்கியதில் நம்முடைய உள்ளத்திற்குள் இறங்க வேண்டாமா மிருகங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிறல்வாவுடைய வகி வருவதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தார்கள் நாயகன் சனல்வாக்குறை வகி வருகிற பொழுது கடுமையாக அகற்றப்படுவாங்க சனல் ஆகுட செலத்தால் தாங்க முடியாது வகை நாட்டு கடுமையாக ஒரு ஆயத்து வந்துருச்சுன்னு சொன்னா பெருமானார் சதந்தாகுடைய விசலம் இவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆயகம் சதந்தாகுடைய சிலம் ஏறுத்து விறுவிறுத்து போய் விடுவார்கள் முகங்களெல்லாம் உடம்பெல்லாம் முத்து முத்தாக வேறு என்பதே இருக்கும் அந்த பெருமானாரினுடைய வழியை தாங்குகிற ஆட்கள் உலகத்தில் எதற்கும் வகையை தாங்குகிற ஆற்று உலகத்தில் எதற்கும் இல்லை தமிழ் கோமார் சதவா வளைவசம் என்னவர்கள் ஒட்டகையிலே இருந்தால் ஒட்டகை இறந்து போய்விடும் ஒட்டகை இறந்து போய்விடும் வகையை தாங்குகிற ஆற்று ஒரே ஒரு ஒட்டகைக்கு தான் ஒரு இனத்துக்கு அந்த இனத்திற்கு பெற குஸ்வா குஸ்வா என்ற இனம் அந்த இனத்தின் மேல் பெருமானார் சதவா குலைவசலம் செல்கிற பொழுது வகி இறக்கினால் அந்த ஒட்டகை படுத்து விடுவார் வகையை தாங்குகிற ஆற்றில் விளைந்த குஸ்வா கூட படுத்து விடும் அன்பையும் மரவணத்தையும் பெற்றிருக்கிற செய்திரடிகள் லாக்கனுடைய மடியிலே பெருமனா செலவாகுலிமஸ்லம் படுத்திருக்கிறார்கள் படுத்திருக்கிற பொழுது வகிவந்து வகையினுடைய தாக்கம் எல்லாம் நாயகத்துக்கு இருக்கு ஆனா பெருமனா செலவா குளிமஸ்வரம் தொடையிலே படுத்திருக்கிறார்கள் தொடை இரண்டாக போய்விடுமோ என்று செய்தியெல்லாம் தளம் எழுதினார்கள் அவர்களால் வேதனை காந்த முடியவில்லை செய்தியால் அழிந்துட்டே இருக்கிறார்கள் நாயகமே இவ்வளவு கஷ்டப்பட்டா எங்களுக்கு இந்த குரலான கொண்டு வந்து குழு உங்களுடைய நமக்கு வகையை அந்த மாற்றம் மற்ற பொருட்களை குளிர்ச்சியாகி தருகிறது சுகமாக இருக்கிற குரானை எடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயங்குகிறது நாயகத்திற்கும் இந்த சமுதாயம் ஒரு ஆயத்தை கூட திருமனா சரத்தா குழிவர் செலம் குரானை தாங்குகிற பொழுது கஷ்டப்பட்டார்கள் அதை தாங்குகிற மக்கள் ஒட்டகத்தில் ஒன்றுக்கு தாங்கிருந்தது அதுவும் ஜமாதா ஜடத் பாறை பாறைகளுக்கும் குர்ஹானின் தாக்கம் இருந்தது அல்லா குரானை பற்றி சொல்கிறார் இந்த குர்ஹானை மழையின் மீது நாம் இறக்கியிருந்தால் மழைகள் எல்லாம் சுக்குநூராக நொறுக்கி வகையை இறக்குவதற்கு எல்லா மலைகளிடத்திலையும் அல்ல ஆலோசனை நடத்துகிற பொழுது நமக்கெல்லாம் எல்லா மனை ஒதுங்கிடுச்சு என்று ஒதுங்க் புகை மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அதனாலதான் இன்னைக்கோ வகி இறங்கியால் அந்த முனை உச்சம் என்றைக்குமே வெளிச்சமாக இருக்கும் அமாவாசை இருக்க போய் பார்த்தாலும் அந்த இடம் பெருமானாரில் இறங்கிய இடம் வெளிச்சமாகத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த வெளிச்சம் பட்ட வெளிச்சம் இன்றைக்கும் வெளிச்சமாக இருக்கிறதே அதற்கு என்ன காரணம் வகையின் தாக்கம் குர்மானின் தாக்கம் இன்றைக்கும் பிரகாசத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது முதல்ல அதுக்கு பேர் ஹிரா புகை என்னைக்கு குரான் இறங்குச்சோ அந்த குகைக்கு பேர் ஜபல நூர் பிரகாசமான ஜபல் பிரகாசமான மழை என்று மாற்றப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் மழைக்கும் அந்த தாக்கம் மனிதர்கள் குப்பார்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காவிர்கள் இவர்களுக்கு குரான் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்தது இன்னைக்கு நடமாடுகிற டாக்டர் மில்லர் நீங்கள் எல்லாம் நெட்ல போய் பார்க்கலாம் டாக்டர் மில்லர் இவருடைய யார் நெட்டு வச்சிருக்கீங்களோ தாராளமாக பாருங்கள் ஒரு அற்புதமான செய்தியை வளிக்கிறார்கள் அவர் குரானை எதிர்ப்பதற்காக குர்ஹானிலே எந்தெந்த வசனங்கள் தேவையில்லை குர்ஹான் இந்த சமுதாயத்திற்கு ஏற்றமானதா அல்லது சமுதாயத்தை விட்டு எடுக்க வேண்டியதா என்று பார்ப்பதற்காக ஆய்வு கூடத்திற்கு செல்லுகிறார் ஒரு ஆய்வுக்கூடத்தை ஏற்பாடு செய்கிறார் குர்ஹானுக்கு எதிராக புறப்பட வேண்டும் கிளர்ச்சியை கிளப்ப வேண்டும் என்று ஒரு சாதனையாக எடுத்து குர் ஆனை கொண்டு செல்கிறார் அதற்கு இருக்கிற தவறுகளை ஆய்வு டாக்டர் மில்லரின் வரலாறு எழுதுகிறார்கள் ஒரு ஈசவி கடைசியில் அவர் சொன்ன மாற்றிய நியுமா யாரெல்லாம் குரான் குறை சொல்லி புறப்பட்டார்களோ குரானுக்குள் நுழைந்தவுடனே அந்த குர்ரான் தன்னை பாதுகாக்கிற பாதுகாவலராக ஆக்கியதுதான் வரல அவர் சொல்லுகிறார் ஆறு விஷயங்களை நான் பார்த்தேன் குரான் ஆறு விஷயங்களை பார்த்தேன் அதில் முதலாவதாக முகமது நபி அதுக்குருணை சொல்லியிருக்கிறார் இப்படி சொன்ன முகமது ரபியினுடைய குடும்பத்தை பற்றி ஒரு அதி ஒரு ஆயுத்து கூட இருக்கின்றார் இன்றைக்கு சாதாரணமா அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஆறு ஒரு குக்கு கொண்டு வந்தாண்டா குக்குள்ளா தாண்டா ஒரு குக்கு உள்ளா தமிழ் மொழிக்கு கனியான கருத்துக்களை சேர்ப்பதற்காக சுமையான கருத்துக்களை சேர்ப்பதற்காக யார் யார் கவிதையோ கொண்டு வந்து இணைத்ததெல்லாம் வரலாறு சொல்றேன் ஆனால் அன்புக்குரியவர்களே என்றைக்கும் பொதுமுறையாக இருக்கிற டாக்டர் மில்லர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நான் நடிக்கிறேன் சொல்லுவார் அந்த முகமதி குடும்பத்தை பற்றி அவர்களுடைய மக்களை பற்றி சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா என்று சொல்லப்பட்டு சொர்க்கத்தினுடைய தலைவர்கள் அசன் ஹுசை தலையல்லாம் என்று சொல்லப்பட்டு அவர்களின் குடும்பத்தை பற்றி ஒரு வரி கூட அந்த வேதத்தில் இல்லை இதுதான் என்னை வெகுவாக முதலில் கவர்ந்தது இரண்டாவதாக ஒரு சூராவுக்கு பெயரை மரியம் எனப்படுத்திருக்கிறது தன் அன்பு மனைவி ஆய்சான் போடல சூராவுக்கு பெயரே கத்தீஜான் ஒரு சூராவுக்கு பெயர் இல்லை பதினோரு மனைவி நபிகளுக்கு சொந்தம் ஆனால் பதினோரு மனைவிகளில் ஒரு மனைவியின் பெயர் கூட அந்த சூறாவில் இடம்பெறவில்லை ஆனால் மரியம் அவர் ஈசல் அல்லவா ஈசாவினுடைய தாயா பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அளிக்கும் நான் எந்த மதத்திற்கும் எதிராக என்று நான் உறுதி கொண்டேன் எதிராக ஈசவிக்கு எதிராக அந்த மதம் தோன்றிருந்தால் ஒரு இடத்தில் கூட வரியம் என்ற பெயர் வந்திருக்கக்கூடாது ஒரு சூறாவுக்கே வரியம் என்று பெயர் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே முகமது தானாக கொண்டு வந்திருந்தால் தன் மனைவியின் பெயரை வைத்திருக்க வேண்டும் ஒரு பெயரும் கூட இல்லை என்றால் இது உண்மையான வேகத்தை அவர் விரும்புமே அவர் சொன்ன வார்த்தை மில்லர் சொல்லுகிறார் ஈசா என்ற பெயர் இருபத்தைந்து இடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முகமது அகமது என்ற தன் பெயர் வெறும் ஐந்து இடத்தில் தான் பொறிக்கப்பட்டிருக்க ஈசா என்ற பெயர் அடுத்த மார்க்கத்திற்கு சொன்ன கார ஈசாவினுடைய பெயர் இருபத்தைந்து இடம் முகமது அகமத் வெறும் ஐந்து இடம் இஸ்லாந்தி உருவாக்கிய கடைசி நபி இருக்கிறாரே இந்த நபி சொல்லுகிற வாதம் என்ன தெரியுமா வில்லர் சொல்லுகிறார் இஸ்லாமியர்கள் யாரும் ியர்கள் யாரும்ஸ்லிமாக மாற முடியாது எல்லா நபியையும் சொல்றோம் எல்லா நபியர்கள் ஈமான் கொள்வோம் உண்மை முஸ்லிம் இப்படி சொன்ன ஒருவர் கூட உலகத்தில் கிடையாது சொன்னாங்க என்னை ஏற்றால் மட்டும்தான் நபீன் முகம்மது சொல்லியிருக்க வேண்டும் என்னை ஏற்றால் மட்டும்தான் நவி ஈசாவை ஏற்றவர் நவி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த முகமது சொல்கிறார் வித்தியாசமாக சொல்லுகிறார் தன்னை ஏற்றவர் அத்தனை இவர்களும் உண்ணால் இருப்பவர்களையும் ஏற்றார் இந்த கருத்தை உலகத்திலே முதல் முதலில் விதைத்தவர் அந்த முகமதை தவிரவர் யாரையும் நான் பார்க்கவில்லை என்கிறார் நான்காவதாக என்னை கவர்ந்ததில் டாக்டர் மில் சொல்லுகிறார் உலகத்திலே தோன்றிய எந்த வேதமும் சேலஞ்ச் எந்த வேதமும் என்னை போன்று கொண்டு வாருங்கள் என்று சமதம் ஏற்றிய ஒரு வேதமும் இல்லை இன்றைக்கும் வைப்பு இருக்கிறது என்னை போன்று கொண்டு வாருங்கள் என்று சொன்னதே இல்லை இன்றைக்கும் தௌராத்து இருக்கிறது என்னை போன்று கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை இருக்கிறது எல்லா வேதத்திலும் இருக்கிறது எதுவுமே என்னை போன்று இன்னொரு வேதத்தை ஒரு சூறாவை ஒரு அமைப்பை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதில்லை இது மட்டும் தான் சொல்லி சாதனை வழிபேன் அஞ்சாவதாக அவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முகமது சைத்தானின் வார்த்தைகளை கேட்டு சைத்தானின் மூலமாக சொன்னதுதான் ஆண்டுதான் நாங்களிடம் போகுது முகமது சைத்தான் முகமதின் உருவத்திற்குள்ளே புகுந்து சைத்தானின் வார்த்தைகள் தான் போதுமில்லா அல்லாது பாதுகாக்க வேண்டும் இப்படித்தான் நாங்கள் நம்பி வந்தோம் எங்களுக்கு புகுத்தப்பட்டது ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்படி இருந்திருந்தால் அந்த குரானுக்குள்ளேயே என்று சொல்லி இருக்கக்கூடாது சைத்தானுடைய வார்த்தையாக இருந்தால் சைத்தானே என தெரிந்து நீ பாதுகாப்பு தேடுகிறோம் சொல்ல முடியுமா சைத்தானுடைய வார்த்தையாக இருந்தால் இந்த வார்த்தையே வந்திருக்கக்கூடாது அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் விட சைத்தான விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானில் இருந்து சைத்தான் சொன்னதாக இருந்தா சைத்தானை சொல்லுவானா அல்லாட்டை போய் நீங்க என்ன விட்டு பாதுகாப்பு தேடிக்கின்றே சொல்ல முடியாது அதனால் இது குரான் உண்மையானது என்று முடிவு கொண்டேன் ஆறாவதாக ஒரு வித்தியாசமான கருத்தை நம் சமுதாயத்திலே டாக்டர் மில்ல விதைக்கிறார் வித்தியாசமான கருத்தை விதைக்கிறார் தப்பத்தியதா அபீலகம் என்று சூறாவையும் சொல்லிக்காட்டுகிறார் தப்பத்தியதா அபீலகம் மனைவி கயிலே தூக்கு இறந்து போவாள் அவள் நிராகரிப்பவளாக வாழ்வார் அல்லா உயிர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நிராகரித்து வாழ்வார் கலைஞ்சியில் அவளுடைய முடிவு தூக்கு கையில் அவள் சுமக்கிற அந்த மாறி இறந்து போவாள் என்று வாழும் சொல்லவே அதற்கு பிறகு பத்து வருஷ காலம் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு வாழ்ந்தார் பத்து வருட காலம் வாழ்ந்தால் அவுலகமின் குடும்பம் வாழ்ந்தது இந்த ஆயத்தை பொய்யாக்குவதற்காக குரானை பொய்யாக்குவதற்காக ஒரு நாடகம் ஆடி இருந்தால் போகுது நாயத்திரத்தில் வந்து தாயா இல் அல்லா முகமது ரசூல்லா என்ற அந்தமா சும்மா சொல்லியிருந்தா போதும் இந்த வசன பொய்யாகும் அவள் காசிராகவே வாழ்வாள் என்று குரான் சொல்கிறது ஈமான் சொன்னாலே அவை இந்த வசர போய் என் ஆகும் பத்தாண்டு காலம் வாழ்ந்தால் வாழ்கிற பொழுது அந்த சிந்தனை கூட அல்லாஹ் அவளுக்கு வரவிடாமல் செய்திருந்தானே இதைவிட செய்ய உன்னை என்னை இருக்க முடியவில்லை குரானினுடைய தாக்கம் ஈசபியின் உள்ளத்திலே தாக்க மீடல் உள்ளத்திற்குள் சென்றது இன்றைக்கு முத்தான பெயராக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க ஏகத்துவத்தை யாரின் மூலமாக அரக பரப்புகிறார் ஒரு ஈசவியின் மூலமாக இஸ்லாத்தை அல்லா பரப்புகிறார் நாம் முஸ்லிமாக இருந்து கொண்டே அல் குரானை பற்றி இன்னமும் தெரியாமக்கொண்டிருக்கிறோம் இதுதான் கைசேலத்திற்கு மேற்கட்ச இன்றைக்கு அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குர்வானை எதிர்ப்பதற்காக அழிப்பதற்காக ஒரு கூட்டம் புறப்பட்டது அவர்களால் அழிக்க முடிந்ததா பெரிய பெரிய அறிவுகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை குரான் கொடுத்துருச்சு வழியு முதிரா அபூஜையில் சொல்லுவான் தாரூன் நதுவாவிலே முகம்மதற்கு ஏதோ வேதம் வருவதாக சொல்லுகிறார் அந்த முகம்மதை போய்ப்பார் உன்னை விட சிறந்தவர்கள் அரபுலகத்திலே கிடையாது உன்னுடைய கவி ஆற்றலால் உன்னுடைய அறிவு திறமையால் உன்னுடைய பேச்சின் புலமையால் உன்னுடைய வற்றாத அந்த கருத்துக்களால் முகம்மதை வென்றுவார் சென்றுவார் நீ வருவதற்குள் உன் வீட்டுக்கு சென்ற ஒட்டகைகள் பத்து ஒட்டகைகளை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சந்தோஷமாக வழியுதி முழு முதலீராவை அனுப்பி வைக்கிறான் நாயகத்தை எதிர்ப்பதற்காக புறப்படுகிறார் அல் குரானுக்கு எதிராக வாதம் பண்ணுவதற்காக புறப்படுகிறார் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் அன்னவர்களை போய் சந்திக்கிறார் ஏதோ வகி வந்ததாக சொல்லுகிறார்களே அந்த வகையை கொஞ்சம் சொல்லிக் காட்டுங்களே என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அலி லாம் ரா என்று சொல்லி பெருமானார் சில வசனங்களை மோதி காட்டுகிறார்கள் கேட்ட உன்ன ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தலையை கீழே கூடுகிறார் வேகமாக தாரு அதுபாவுக்கு வருகிறார் தலை நிமிர்ந்து சென்றவர் புனிந்து கூறி வருகிறார் அபூஜையில் பார்க்கிறார் முகமது இவருக்கும் சூனியம் செய்துவிட்டார் முகமது இவருக்கும் சூனியம் செய்து விட்டார் வந்த உன்ன என்ன திரும்பி வருது என்ன என்று கேட்கிற பொழுது வலியுறுதி குணம் உதிரா அரபுகளின் தந்தை என்று போற்றப்பட்ட வலியுறுதி குணம் உதிரா அரபுகளிலேயே புலமை திறன் படைத்த வலியுறுதி மனு உதிரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எல்லா அதி நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது இன் என்ற குர்கானுக்கு என்று தனி சுவை இருக்கிறது அதை மகாதா இந்த உயர்வதா என்பதாக என்ன அற்புதமானது தெரியுமா அதை எந்த பகுதியில் பார்த்தாலும் மேல்புறத்தில் இப்படி உருவாக்க முடியாது அவர்கள் தோற்றுப்போவது உறுதி இதோடு யார் போட்டி போடுகிறார்களோ அவர்கள் தோற்றுப்போவது உறுதி என்று வழியில் சொல்ல வளராறுகள் அதே சொற்களில் இடம்பெற்று எதிரிகளை கூட அல் குரான் எப்பொழுது பார்த்தீர்களா வெறும் இந்த எழுத வேண்டும் என்று அரவுகள் முயற்சித்தார் இது மாதிரி எழுதணும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது வெறும் ஆயத்தை குரான் மாதிரி எழுதணும் யாரை போய் சந்திப்பது பெரும் கொண்ட தொகையை ஒன்று சேர்க்கிறார்கள் இன்னைக்கு ஊதன் அந்த வேலை நல்லா செய்யறான் பெரும் ஒன்று சேர்த்து பைசி இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் யாரெந்த பைசி புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்துகிறவர் பைசி குரானுக்கு புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு விளக்கம் சொல்பவர் பைசி அணிவிப்ப பயன்படுத்துவாரே பாவ பயன்படுத்தியதே இல்லை தாவை பயன்படுத்துவார் மாட்டார் என்ன புள்ளி இருக்கு சாவ பயன்படுத்த மாட்டார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா ரபுல் அளவின் லா இதாக இல்லல்லா முகமதும் ரசூருல்லா என்ற களிமாவிலே புள்ளியுள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை லா இதாக இல்லல்லா முகமது ரசூருல்லா புள்ளியே கிடையாது அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறான் கவிதையிலே நான் புள்ளி எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று எழுதுபவர் அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா பைஜியிடத்தில் போய் கேட்கிறாங்க நீங்க என்ன ஆகி நமக்கு விளக்கை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஏற்றுகிற பெரிய தொகை ஆறு மாத காலம் அவகாசம் கேட்கிறார் ஆறு மாத காலம் அவகாசம் கேட்கிறார் அவகாசம் கொடுக்கப்படுகிறது எழுதி எழுதி பார்க்கிறாரு எழுதி எழுதி பார்த்தாரு கடைசியில ஒவ்வொன்னா கிழிச்சாரு கடைசியில அவர் எழுதியது என்ன தெரியுமா இன்னாசர் நம்பிக்கை வந்தார் இன்னை ஷானியக்க ஊழல் அமைத்தார் அந்த வசனத்தை அப்படியே எழுதிட்டு மா ஆதா கவுரன் பசர் இது மனித சொல்லே அல்ல இது மனித சொல்லே அல்ல என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த குரானுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கப்பட்டிருக்கிறோம் அரபுகள் பேசிக் கொண்டார்களா குரான்ங்கிறது வெறும் நாற்பத்தோரு வருஷம் இருக்காதுக்கப்புறம் போதா பெரும் ஏன் என்று கேட்கிற பொழுது அதுதான் மீன் முப்பது அலிப்புக்கு ஒன்று அப்படி வருஷம் தான் அதுக்கு இருக்கும் அதற்கு பிறகு அழிவு போய்விடும் என்று சொல்ல பெருமானி வரிசை ஆரம்பிச்சார்கள் என்று வரலாறு சொல்கிறது வைவாவி சொல்கிறது அன்புக்குரியவர்கள் குரானோடு அருளாம் மோதி பார்த்தார்கள் கூட குரானுக்கு முன்னால் நிற்க முடியவில்லை ஒரு அதீஸ் வரும் நெசகிலே ரொம்ப அற்புதமான பகல் முழுவதும் மசூரா பண்ணுவார்கள் முகமதை ஒழிக்க வேண்டும் சுபியான் அபு சுபியான் அபூஜனி உமைக்கா மூணு பேரும் மசூரா பண்றாங்க முகமதை ஒழிக்க வேண்டும் முகமதை இந்த ஊரை விட்டு விரட்ட வேண்டும் ஏதோ சுஹான் என்று சொல்லிக்கொண்டு இவர் மக்களை ஏமாக்கிறார் இப்படியெல்லாம் பேசிட்டு ராத்திரியில ஒவ்வொருத்தரும் ஒழிஞ்சுட்டு போய் காப்பானா என்ன போகுதாரு அபு சுஃபியான் ஒரு பக்கம் வீட்டுக்கு பின்னாடி ஒழிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் உமையா கொடுத்திருக்கிறாரு ஒரு பக்கம் அபூஜையில் ஒடுத்திருக்கிறார் அந்த குரானினுடைய ஓசனையை பெருமானார் தகத்திற்குள்ளே போதுவதை கேட்டு கேட்டு மயங்கி காலையில் அவர் வெளியே வரும்போது பார்த்தா இந்த மூலையில் அபூஜய் இருக்குதான் யார் கேட்கக்கூடாது என்றார்களோ அவர்களையே குரான் கேட்க வைத்ததே இவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்தா உமையா என்று இருக்குதான் நாளைக்கு நான் வரக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு சென்றார்கள் உமைசா மட்டு வரல இந்த ஓரத்துல திரும்பி பார்த்தா அபூ சுபியான் நிற்கிறாரு அங்கு பார்த்தா அபூஜைகள் இருக்கிறான் குளப்பெருமையின் காரணமாக அந்த அபூஜையில் ஈமான் கொள்ளவில்லை என்கிற குர்ஹானுக்கு அவனும் அடிமைந்தான் வரலாறு சொல்கிறது குரானுக்கு அவனும் அடிமைதான் ஒரு வார்த்தை கூட முகமது பொய்யர் என்று அபூஜையில் சொல்லவே இல்லை குரான் நீங்கள் ஆகி செய்யுங்கள் அதிசகரை ஆகி செய்யுங்கள் அபூஜையில் ஒரு வார்த்தை பெருமானாருக்கு முழு எதிரியாக மூளை எதிரியாக ஒரு வார்த்தை கூட நாளிகன் பொய்யர் என்ற வார்த்தை சொன்னதே காரணம் குரானுக்கு அவனும் அடிமை அப்ப அவனையும் காபிர்களையும் குரான் ஈர்த்தது சகாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய அசராத்தை கொடுத்தது குருஹான் வரலாறுகளை புரட்டுங்கள் ஒவ்வொரு சகாவியும் குரானுக்கு அடிமையான வரலாறு எல்லா சகாவியும் குரானுக்கு அடிமை இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு குருஹான் எடுபலாக ஒரு பொருளாக இருக்கிறது வெறும் வரக்கத்திற்கு குரானை வச்சிருக்கிறோம் வரக்கத்திற்குரிய பொருளாகத்தான் குரானை வைத்திருக்கிறோம் எதுவரை குருஹான் போத தெரியவில்லையே என்ற கவலை நமக்கு வந்திருக்கிறதா எண்பது வயசானாலும் நூறு வயசானாலும் குரான் ஓத தெரியவில்லை என்றால் ரவுடா விடப் போவதில்லை குரான் ஓத தெரிய வேண்டும் அந்த கவலை நமக்கு உருவாக வேண்டும் ஏனென்றால் கவலைதான் ஒரு பொருளின் உருவாக்கம் கவலைதான் உருவாக்கம் அப்துல்லாஹி சகபி என்று ஒரு இளைஞர் வாழ்ல அப்துல்லாஹி சகபிசு இல்லைனால் கடை வாங்கியாவது தானதர்மையா வழக்கம் காசு இல்லாட்டி கடை வாங்கி அடிப்பார் ஒரு நாள் சக்கரா காலில் படுத்துட்டார் காசு கொடுத்தா சேர்போடு சுத்தி உட்கார்ந்து ஒரு காசு கொடுப்பாரா மூத்தா போடுவாரா காசு கொடுப்பாரா மூத்தா போயிருவாரா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு பெரிய தட்டு நிறைய அல்வா கொண்டு வந்துட்டு தட்டு நிறைய அல்வா கொண்டு போனா அப்ப அந்த பெரிய ஒரு பார்த்தோட கூட்டார் தம்பி வா பா இவங்களுக்கு நான் அல்வா கொடுப்பார் இருக்கிற ஆளுகள் எல்லாம் சிரிக்கிறாங்க இன்னைக்கு பாவ அந்த பையன் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த பையன் நினைச்சா பெரிய மஜ்மா கூட்டம் போர் தண்ணீர்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய துண்டா வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தான் எல்லோருக்கும் அல்வா கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி பெரியவரே தட்டே தீர்ந்து விட்டது நீங்கள் தான் பணம் தர வேண்டும் பெரியவரே என்று கேட்க தம் எல்லோரும் அதற்காகத்தான் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது நீயும் போய் அவன் உட்கார் என்று சொல்ல அவர் கத்துறான் குதிக்கிறான் அழுகிறான் புடம்புறான் பெரியவரே இதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என் குடும்பமே இதை வச்சுதான் வாழ்க்க பெரியவரே என்ன காரியம் பண்ணியிருக்கிறீங்க நீங்க ஏடிப்படி செய்தீர்கள் என்று அழுகிறான் இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் கொண்டு வந்து பண முடிப்பை கொடுக்கிறார் எல்லோருக்கும் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது மனம் கொடுக்கப்படுகிறது எல்லாம் இல்லை அவனுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லா நிகழ்வுகளும் இருக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை அதனால் அவர்களுக்கும் பயன் மற்றவர்களுக்கு பயன் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை அதனால் அவர்களுக்கும் பெயன் ஒரு குடும்பம் சீராக நடக்க வேண்டும் யாரோ ஒருவர் கவலைப்பட வேண்டும் கவலைப்பட்டால் அவர் மற்றவர்களுக்குவில்லையே என்று இந்த கவலை சகாவாக்கே இருந்தது அதனால் குரானியுடைய அகர் அவர்களை தொட்டது கவலை இருந்தது பதிர மாநகரத்திற்கு செல்கிறார்கள் முதன் முதலில் பதிலமான அதுக்கு ஆணை சப்தமிட்டு ஓதிய சகாபி யாரென்று கேட்டார் முஸ் அதிபர் அழியல்லாகும் அவர்கள் இவர் சத்தமோடு ஓதல பார்த்துட்டு இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒன்று சென்று விட்டார்கள் ஒன்று சென்று சகதிமனும் இடத்திலே அந்த எழுதி ஆதரவியல்லா இருப்பதா நம்முடைய ஊரிலே மதுரமானே புதிதாக ஒரு கொள்கை வந்திருக்கிறாரா அதை நான் அழுகி நிறுத்தி விடுகிறேன் யார் என்று போனார்கள் அல் குரான அமைதியாக மௌனமாக போதிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிமுட உமரவியல்லாத்தடா குருவானியுடைய வசனம் காதிலே விடுகிறது கையிலே கொண்டு வந்திருக்கிற கத்தி தானால் இறங்குகிறது தானால் இறங்கிறது சாதிமனும் ஆதரவு எல்லா குருவானியுடைய கேட்கிறார்கள் அர் ரஹ்மான் போதப்படுகிறது அர் ரஹ்மான் போதப்படுகிறது அந்த சூறாவிலே மெய் மறந்து மெய் மறந்து வாழை கீழே போட்டுவிட்டு சாதிமனும் ஆதரவு எல்லா யாரை பற்றியும் கவலைப்படவில்லை எல்லோரும் பின்னால் வந்திருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாம் கவனையில்லை மனிதாவில் வரலாறு சொல்கிறேன் உள்ளே நுடைவதற்கு முன்னால் சாதிகு அவர்களுடைய கூட்டத்தோடு ஈமாறி தாக்கம் என்ன எப்படி கவர்ந்தது துஃபை தௌசி பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்த்தவர் யாராவது பைத்தியம் இருக்கிறாங்கன்னா மனநோயாளிகளுக்கு வருந்து கொடுப்பவர் இவரா கேள்விப்பட்டார் இந்த குஃபார்கள் சொல்லி வச்சிருக்கிறான முகமதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இவர் கேள்விப்பட்டு மக்காவு பண்ண அபுஜயில சந்திக்கிறார் அபூஜெய் சந்தித்து சொன்னாரா இங்கு யாரோ ஒரு பைத்தியம் இருப்பதாக சொல்கிறார்களே முகமது முகமது என்று நபுல் பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அவர் எங்கே என்று கேட்கிற பொழுது அபூஜெயில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்கிட்ட போயிரு அதன் நீ பைத்தியம் ஆகிடு அவற்றை போயிரு அதன் நீ பைத்தியம் ஆகிடுவார் அதனால உனக்கு ஒரு உபதேசம் பண்றேன் டாக்டருக்கு உபதேசம் பண்ணான் உனக்கு ஒரு உபதேசம் பண்றேன் கால பஞ்சம் வச்சுக்கிட்டே அது அவருடைய வார்த்தை உன் காதுக்குள்ளே போய் விழுந்து விட்டார் அவர் மேல நீர் பைத்தியமாகிவிடுவார் அதனால ஒன்னு நலைய கற்ற ஊருக்கு அல்லது இங்கு இருப்பதாக இருந்தால் இருக்கிற நாள் வரை காதிலே பஞ்சை வைத்துக்கொள் என்று பக்குவமாக உபதேசம் செய்து அனுப்ப காதல பஞ்ச வச்சுட்டேனா அலைவாரு துஃபை அம்ரி தௌசி வரலாறு சொல்கிறது பஞ்சம் வச்சுட்டு போறாரு ஒரு இடம் செல்லுகிறார் பெருமானார் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பஞ்சை தாண்டி உள்ளே இறங்குகிறது சூரத்தில் பாத்தியாகத்தான் பெருமானார் கோதினார்கள் பஞ்சை தாண்டுகிறது உள்ளே இறைவனின் வசனம் இறங்குகிறது பஞ்சு பறந்தது நெஞ்சில் பிறந்தது என்று ஈமான் கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது குரானின் தாக்கம் எப்படி இருந்தது சகாபி இவர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார் வரலாறுகளை புரட்சி பாருங்கள் முகமது ஏகத்துவத்தை சொல்கிறோம் என்ற செய்தி கிடைக்கிறது தன்னுடைய தம்பி அனீஸ் அனுப்புகிற சோதனை செய்வதற்காக தம்பி அனீசை அனுப்புகிறார் அனீஸ் சென்றுவா அந்த முகமது சொல்லுகிற கருத்து உண்மையா என்று பார்த்துவா அனீஸ் பெரிய அறிவாளி அரபுகளிடத்தில் சென்று கேட்கிறார் முகம்மதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த குஃபார் என்ன சொன்னாங்க அவர் ஜோசியக்காரர் என்று ஒருவன் சொல்கிறார் இன்னொருவன் சொல்கிறான் இல்லை இல்லை இன்னொரு கவிஞர் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க ஒருத்தர் ஜோசியக்காரங்க ஒருத்தர் கவிஞர் ஒருத்தர் சூனியக்காரன் முகமது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பெருமன சனெல்லாம் அழிவு செல்ல வந்தவர்களை போய் அழைகிறார் நாயகத்தினுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா முதல் முதலில் நீங்கள் என்ன ஓதி போகிறீர்கள் இறைவன் உங்களுக்கு என்ன சொன்னால் என்று கேட்கிற பொழுது அபூதரனுடைய சகோதரர் மாறுவதற்கு முன்னால் பெருமனார் என்று ஒவ்வொரு ஜுமாவிடம் ஓதப்படுகிறது இந்த வசனத்தை ஓதி காட்டியவுடன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வசனம் பல பொய்கள் வரலாற்றிலே சொல்லுவார்கள் ரெண்டு ஜோசியக்காரன் பொய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அம்மா தண்ணி மண் அம்மா பயணி தண்ணி போச்சு தண்ணி எடுக்கந்தோம் தண்ணி குடிக்க வந்தோம் ஏன் இப்படி நீங்கள் இப்படி செய்துவிட்டீர்கள் என்று சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கே போய் தண்ணியை குடிச்சு நாங்க எல்லாம் ஜோசியக்காரன் என்று சொல்லும் அந்த அம்மா சரி இருங்க சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பாடுலாம் தரேன் அந்த அம்மா சாப்பாடு ஏற்பாடு செய்கிறது அந்த நேரத்தில் இந்த அம்மா கேட்டுச்சான் நீங்க ரெண்டு பேரும் ஜோசியக்கார தானே கணவர் என்னை விட்டு போய் பல வருடமாகிவிட்டது என் கணவர் திரும்ப வருவாரா வரமாட்டாரா ஒரு ஜோசியக்காரன் சொன்னா இன்னைக்கு மதியானமே வந்துருவாரு சேர்ப்பு சோறாக்கணும் இன்னொருத்தான் காண முடிய அவர் வரவே மாட்டாரு அவருக்கு இவருக்கு சோறாக்கிறாதான் இரண்டு பேரும் இப்படி சொல்ல மதிய நேரத்துல கரெக்டா கணவன் வந்துட்டான் கரெக்டா வந்துட்டான் நீ எப்படி வரமாட்டேன் என்று சொன்ன நீ எப்படி வருவார் என்று அதுக்கு அங்க ரெண்டு பேர் சொன்னானுங்க முதல்ல சொன்னா வேறொன்றும் இல்லை பானை உடைந்து விட்டது என்ற கூட நானே செஸ்ட் பண்ணேன் ஓ குடும்பம் உடஞ்சி போச்சு இனிமேல் ஓ கனவை ஒரு காலம் வரமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி பானையை வச்சுட்டா முடிவு பண்ணே அடுத்தாள் சொன்னா கணவன் வருவார் என்று நீ எப்படிமா சொன்னேன் நானும் அந்த பானையை வச்சுதான் சொன்னேன் பானை வச்சு நீ எப்படி சொன்ன மண்ணிலிருந்தன பானை செய்யப்பட்டது மண்ணு பாடையாக ஆனது மீண்டும் உடைந்து அது மண்ணோடு மண்ணாகிவிட்டது மண்ணாக இருந்தது மீண்டும் மண்ணாகிறது கணவன் மீண்டும் திரும்பி உன்னோடு வந்துவிடுவான் என்று பானையை வச்சு தான் சொன்னேன் இப்படி ஜோசியம் என்பதற்கிறதை அபிப்பிராயங்களை கொண்டது ஆனால் ஒன்பது சொல்லுகிற கருத்துக்கள் எதுவே தன்னுடைய சகோதரர் சொல்லுகிறார் முகமது கருத்துக்கள் எதுவுமே தன்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை உண்மைதான் உண்மையை தவிர வேறு எதிர்ப்பு என்று சொல்லுகிறார் ஆய்வு செய்திருக்கிறேன் ஒருவரை சேர்த்து வைக்க நாலு பேரத்தை அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டுமானால் அம்மாவை பிரிச்சிருவான் சகோதரிகளை பிரிச்சிருவான் ஒருவரோடு சேர வேண்டுமானால் மற்றவர்களை பிரிக்கிற வேலைதான் பிரிக்கிற வேலைதான் சூனியத்திற்கு சொந்தமான வேலை ஆனால் நபிகள் நாயகன் இருக்கிறார்கள் இந்த குருகானின் பிரிந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறது பிரிக்கிறத்தை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறது கருத்துக்கள் சூனியத்திலும் சேர்ந்ததல்ல இவர் கவிஞரா என்று எண்ணி பார்க்கிறேன் கவிஞர்கள் நிறைய கற்பனைகளை கலப்பார்கள் கவிஞர்களுக்கு வேலையே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கற்பனைகளை கலப்பார்கள் ஆனால் குரானுக்குள்ளே முகமது கொண்டு வந்த வார்த்தையில் ஒரு கற்பனை கூட கிடையாது அதனால் இவர் கவிஞரும் அல்ல என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய தோழர்களோடு புறப்பட்டு வருகிறார்கள் தன்னுடைய சகோதரரோடு புறப்பட்டு வருகிறார்கள் அத்தனை இருவரும் சென்று தன்னுடைய கரம்பட்டி இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது குரான் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு நான் வரக்கத்தான் உண்மையிலேயே வரக்கத்திற்குரிய சாதனம் அதே நேரத்திலே அந்த குரானை சிந்திக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறதா ஒரு வசனத்தை கொண்டு நான் வாழ்க்கையில் அமல் செய்வேன் என்று துடிப்போடு எழுந்தவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு ஆனால் சகாபாக்கள் அமல் செய்தார் மதினாவிலே பார்த்தாகிறார்கள் பெருமானா தபோக்கில் இருக்கிறார்கள் ஏறத்தாழ எண்ணூறு தொள்ளாயிரம் மைல் தூரம் பெருமானார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இங்கே வப்பாத்தாகிறார்கள் திவிரகி நடிகா சொல்கிறார்கள் நவீன நாயகமே நவீன நாயகனே மாமியை திவிடும் ஆங்கியால் மதினாவிலே வப்பாத்தாக விட்டார்கள் நீங்கள் வந்து ஜனாதா தொலைவைக்க வேண்டும் என்கிறார்கள் இவங்க தபு போர்க்களத்தில் இருக்கிறார்கள் இவங்க மதினாவில் இருக்கிறார்கள் நீங்கள் வந்துதான் ஜனாதா தொலைவைக்க வேண்டும் திருமண சிவந்தா பதவி சிலம் சென்றார்கள் கனாதா புற வைக்கிறார்கள் மீண்டும் தகுத்துக்கு வருகிறார்கள் சிவரகையை பார்த்து கேட்டார்கள் எதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்தார் அல்லா அரமுதாலமே என்று கேட்கிற பொழுது சிவரகை நடந்த சிலாம் அவர் கொல்குவல்லாவே ரொம்ப நேசிப்பார் நாயகமே எனும்போதுதான் குலகு வல்லாவை சேர்ந்து போதிருப்பார் நாயர்கள் குழுகுவல்லாவின் மீது அளப்பெரிய பாசம் குலகுவல்லாவின் மீது நேசம் அந்த பாசமும் நேசமும் தான் நாயகமே இந்த அளவிற்கு உங்களை வரவழைக்கிறது என்று திவரகி நடைசலால் சொன்னதாக என்றால் அன்புக்குரியவர்களே குருமானுடைய தாக்கம் அமைச்சு வேண்டும் என்ற தாக்கம் அந்த சகாபிக்கு எப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்க்க எப்படி தாக்கம் இருந்தது சகவாக்களை விடுங்கள் முக்மீன்களுக்கு எப்படி தாக்கம் இருந்தது எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு சாதாரண தாக்கம் நாவலை படிச்சுட்டு படிச்சுட்டா ராத்திரிகள் கனவுக்குள்ள யாராவது சுரமாகியே பார்க்க இங்க வந்து அஜற்குமாரி கிட்ட விளக்கம் கேட்கறது ஏன் மிசின் கண்ணை வச்சு சுரமாகியே கனவு கண்ணேன் அதுக்கு என்ன விளக்கம் நீ நாவல் படிக்காம இருக்கிறதா விளக்கம் என்ன விளக்கம் சொல்ல முடியும் மிஷின் கண்ணை வச்சு சுகிரமாறி கனவு கண்டா சில நல்லடியார்கள் இருக்காங்க மாஷா எல்லா ராத்திரி ரெண்டு மணிக்கு அப்பயே போனு கனவு காணும்னு உடனே அஜற்குமார் யார் நபர் இருந்தா உடனே அடிக்கிறது அஜரத்து என்ன செஞ்சிருக்கீங்க ரெண்டு மணிக்கு என்ன செய்வாங்க எல்லாம் செஞ்சுட்டு முக்கியமான எனக்கு கனவு நீங்க எல்லாம் சொல்றது விளக்கம் எனக்கு தூக்கமே இல்லை உனக்கு இல்லைன்னு எல்லாத்தையும் எடுக்க முடியப்பா எனக்கு தூக்கமே இல்லை நான் விஷயங்க இந்த எடுத்து சுரமா கனவு கட்டேன் என் வீட்டுல இருக்கிற ஜன்னெல்லாம் தனித்தனியா போய் விடுகுது போய் என்னென்ன சினிமா இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்துருப்பான் வீட்டுல இருக்கிற ஜன்னல் எல்லாம் தனித்தனியா விடுகுது கட்டடம் எல்லாம் இந்த மாதிரி கனவு கண்ட இதுக்கு என்ன விளக்கும் நீங்கதான் சொல்லணும் ராத்திரி அவர் பித்து குடிச்ச மாதிரி உட்கார்ந்திருப்பார் என்ன வளர்கின்றது அன்புக்குரியவை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முக்மின்களுக்கு இந்த குருவாங்க உழவு பெரிய தாக்கத்தை கொடுத்தது வரலாறுகளை புரட்டீங்கள் மனிதர் குடித்துவிட்டு ஆளுகிறவர் என்ற ஒரு வசனம் கீழே கிடந்தது அதை எடுத்து மரியாதை செலுத்தி அன்றைக்கு அவர் இறை மேசை வழியுள்ளார் அவர் செஞ்ச வேற வெறும் பிஸ்மில்லா உற்று கட்டியம் அதற்கு பிறகு என்ன ஆனால் தெரியுமா பிஸ்ரு எந்த ஊரிலே நடக்கிறாரோ அவர் செருப்பு போடாம தான் நடப்பார் அங்கே கால்நிலைவில் போனால் கூட சிறுநீர் கழிக்கலாம் மனம் கழிக்கலாம் அவர் வெறும் காலோட போறாரு அந்த கால் வந்து மனத்துல சிறுநீர்ல பற்றுட்டு அவையின் மலங்கள கூட கழிக்காது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அதனால் ஒரு பிஸ்மில்லா உத்தவர் கட்டியம் செலுத்திய காரணத்தினார் குதிரிவனையார் எதை வைத்து திருந்தினார்கள் ஒரே ஒரு வசனத்தை வைத்து அவர்கள் திருட்டு தொழிலிருந்து மாறி இறைநகராக மாறினார்கள் குரான் செய்த தாக்கம் யார் அறிவியல் ஞானிகளுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை குரான் வழங்கியது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வை ஜவாகிருல் குரான் ரொம்ப அற்புதமான நூல் இஸ்லாமிய சமுதாயம் படித்துள்ளர வேண்டிய நூல் தப்சீர் ஜவாகிருல் குரான் ரஷ்ய விஞ்ஞானிகள் இரண்டு பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவர் ரஷ்யாவை சேர்ந்தவர் கம்யூனிசம் இன்னொரு ஒரு முஸ்லிம் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டார்கள் ஆரான் சம்பந்தமாக ஒரு கருத்து வருகிற பொழுது எல்லா முஸ்லிம்களும் கண்ணூடித்தனமாக குரானுக்குள் போய்விடுகிறார்கள் குரானை யோசிக்காமலேயே ஓதினால் நன்மையா இது யார் ஏற்றுக்கொள்வது யோசிக்காமல் ஓதினால் கூட நன்மை கிடைத்து விடுமா யாராவது ஒரு மனுஷன் நல்லத இப்படியெல்லாம் ஏத்துக்கிறதா என்று அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொல்கிறார் அதை கேட்டு இஸ்லாமிய விஞ்ஞானி இது மனிதனின் சொல்டா இறைவனின் சொல்லா என்று நாம் பரிசோதனை செய்கிறான் நாம் இரண்டு பேர்களும் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் பல விஞ்ஞான சாதனைகளை படித்தவர்கள் பரிசோதனை செய்கிறார் நரகம் என்று ஒரு தலைப்பை எடுத்தார் ஒரு மாத காலம் நரகத்தை பற்றி நீ எழுதிவா ஒரு மாதம் டைம் எடுத்துப்போம் நரகத்தை பற்றி நீ எழுதிவா பற்றி குரான் என்ன சொல்கிறது என்று சொல்லி வருகிறேன் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த ரஷ்ய விஞ்ஞானி கொண்டு வருகிறார் நரகத்தின் தன்மைகளை நாம் கொட்டுகிறார் நரகம் கொடுமையானது கடுமையானது அதிலே பாப்புகள் விஷ ஜந்திர்கள் ஏகப்பட்ட வார்த்தைகளால் படித்து காட்டுகிறார் இத்தடையும் படித்துவிட்டு அந்த இஸ்லாமிய விஞ்ஞானி அல் குரானுடைய ஒரே ஒரு வச்சனத்தை எடுத்து புரட்டுகிறார் நரகத்தை பற்றி ரபுல் ஆலமின் என்ன சொல்லுகிறான் பார்த்தார் என்ன சொல்லா போட்டு நிரம்பியதா இன்னும் இருக்கிறதா நிரம்பியதா என்று கேட்ட நரகம் சொல்லுமா இன்னும் ஆற்றில் யாராவது இன்னும் இருக்கிறதா அந்த வசனத்தினுடைய நடை ரஷ்ய விஞ்ஞானியை கவர்ந்ததில் அதே இலக்கு இயக்குத்துவத்தை ஏற்றார் என்பவர் குரானினுடைய கருத்துக்கு முன் அத்தனை பேர்கள் அணிகள் அரவுலகத்திலே பெரிய ஞானி என்று போற்றப்பட்டவன் உபை திமனு உபை திமனு ஒரு வசதி இறங்குகிறது மூலிபத்தில் உலகத்திலே யாருமே வெற்றி முடியாது என்று பேசப்பட்ட காலத்தில் இந்த வசனம் இறங்குகிறது குளிபத்தில் ரூம் அதன் எல்லாம் ரோமிகள் சில காலங்களில் வெற்றி கொள்ளப்படுவார்கள் இந்த வசனத்தை மையமா வச்சுக்கிட்டா இந்த அறிவாளி உபயம் அபுபக்கிறது எல்லாமே அழைக்கிறார் நீங்கள் ரோமிகளை வெற்றி கொள்ள முடியாது என்ற வெற்றி கொள்ளுவோம் பிரபுடானின் சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் சொன்னது உண்மை அப்படியானால் மூன்றாண்டு பந்தயம் வைக்கலாம் மூன்று வருடத்திற்குள் நீங்கள் வெற்றி கொண்டு விட்டால் நான் பத்து ஒத்தகை கருகிறேன் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பத்து ஒன்றை தர வேண்டும் பந்தயம் நடக்க அபுபக்கர் ரீதியில்லாகத்தரா பந்தயம் கட்டிவிட்டு மாணவியிடத்திலே வருகிறார்கள் நாயகமே உபயுமகலப்பிடத்திலே நான் பந்தயம் கட்டிவிட்டேன் நாயருமே மூன்று வருடத்திலே ரோவிகளை நாங்கள் ஜெயித்து காட்டுவோம் என்று பந்தயம் கட்டிவிட்டேன் நாயகமேன் என்று சொல்ல பெருமன செல்லல்லா முறைகள் செல்லம் அவசரப்பட்டு விட்டிருக்கிறேன் வார்த்தைக்கு சொன்னார்கள் சொன்னார்கள்து வரை அர்த்தம் எத்துக் கொள்ளலாம் வரை அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் சென்று பந்தயத்தை மாற்றுங்கள் பெருமானா அழகாக பத்துவம் சொல்லுகிறார்கள் மூன்று என்பதை ஒன்பதாக மாற்றிவிடுங்கள் அதே நேரத்தில் ஆட்டையும் கூட்டிவிடுங்கள் ஆட்ட பத்துங்கிறத நூறு ஆடாக மாற்றிவிடுங்கள் ஒட்டகையை பத்தை நூறாக மாற்றிவிடுங்கள் செய்தால் நூறு ஒட்டகை நாங்கள் தருகிறேன் தோற்றால் நீ நூறு ஒட்டகை தர வேண்டும் ஒன்பது வருடத்திலே நாங்கள் விட்டு சரி என்று ஏற்கப்படுகிறது ஒன்பது ஆண்டுகள் பூர்த்தியாகவில்லை எட்டு ஆண்டுகளை கடக்கிற பொழுதேருடைய சென்றார்கள் சென்று வெற்றியும் காணுகிறார்கள் உயிரோடு இல்லை உயிரோடு இல்லை ஆனால் கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பார்கள் உபயார் மகனார் நூறு ஒட்டகைகளை கொண்டு வந்து அபுக்கு சித்திக்கிறாவுக்கு உண்டால் மாற்றி எடுத்து வரலாறு ஒருக்க நீங்கள் ஆய்வு செய்வார்கள் சிறு பிள்ளைகள் இவர்களுக்கு சின்ன நம்மளுக்கு உள்ள குரான் பார்க்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு புல்லா சொல்லிக் கொடுக்கிறது எல்லாம் என்னன்னா இந்த சினிமா பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் சொல்லிக் கொடுத்து கடைசியில் அந்த குடத்தைக்கு எப்படி மாறிவிடுது அப்படின்னா உதோ எதிரியே அப்பந்தாண்டாயிருச்சு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர் உறவு குரானோடு தொடர்பு இல்லாததா எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது சொல்லுவார்கள் இஸ்லாமிய குத்துபாத் என்ற நூலிலே ஒரு வரலாறு எழுதுகிறார்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள தொடர்பு எந்த அளவுக்கு தூரமா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருந்தாங்க மாணிக்கி மனு தீனார் ரமத்துல்லா தாரா மாணிக்கி மனு தீனார் அவங்க மகனுக்கு வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசு மகனை கூட்டாங்க முற்றத்தில் எல்லாம் காக்கைகள் உட்கார்ந்து காக்கா இருபத்தி வயசு பயனை கூட்டு தம்பி என்னன்னு கேட்டாங்க மாப்பா ஒரு மாறு பார்த்தான் காக்காவை தெரியாம உணர்ந்து யாராவது பண்ண மாப்பா காக்கைகள் உட்கார்ந்து இருக்கிறது இதில் என்ன ஆச்சரியம் காக்கைகள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு மகனை கூப்பிட்டாங்க மகனை இது என்னன்னு கேட்டாங்க பாப்பா இப்ப தானே சொல்லிட்டு போனேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சாவது நிமிஷம் மகனை கூப்பிட்டு மகனை இதெல்லாம் என்னப்பா என்று கேட்க பாப்பா பைத்தியம் முடிச்சிரு போல தெரியுது என்ன கொஞ்ச நாள் உங்க கூட இந்த கீழ்பாக்கிறதுக்கு போயிடணும் ஒரு மாதிரி இருக்கிறது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபதாவது நிமிஷம் தம்பீர் என்ன என்னப்பா பாப்பா எனக்கு பைத்தியம் முடிச்சிரு போல இருக்குது ஒண்ணும் முடிய போனது இதே தாங்க முடியாது போனது இதே என்று கடுமையான நட்சத்திர காக்கை காக்கை காக்கை காக்கை சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு மனைகள் என்ன ஒண்ணுமே பேசுற துணிமணிலாம் எடுத்துட்டு மயம் கிளம்பியாச்சு மானை கூட்டாரு தம்பி வாப்பா இருபத்தைந்து நிமிஷத்துல கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஒன்றத்திலே காக்கைகள் அவர்களு நீ என்னை அழைத்து பாப்பா இது என்ன இது என்ன இது என்ன என்று உனக்கு ரெண்டு வயசு கேட்டுக்கிட்டே இருந்த நான் காக்கை காக்கை என்று முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து இருபத்தைந்து முத்தங்கள் கொடுத்து நான் உனக்கு காக்கை காக்கை என்று சொன்னேன் ஆனா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வை மறந்துவிட்டார் இப்பொழுது இருபத்தஞ்சு நிமிஷம் கூட என் கூட இருக்க முடியாது நீ முடிவு வேண்டியப்பா உனக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உள்ள சம்பந்தம் சின்ன விஷயத்தில் பேச முடியல உடனே கோச்சுட்டு கிடைக்காமா அன்பிற்குரியவர்களே குருஹானினுடைய தொடர்பிருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி உருவாவார்கள் பக்தியானே காட்டி ரஹமத்துல்லா என்றார்கள் வரலாற்றிலே பிரசக்தி பெற்றவர்கள் பக்தியால் மூணு வயசு பையன் பக்தியாரை காக்கி ரஹமத்துல்லா தாராரு அம்மா சொல்றாங்க பக்தியாரை காக்கிக்கு மூணு வயசு ஆயிடுச்சு அதனால குருஹானை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் ராஜா முகமூர்த்தியினே கிருஷ்ணி ரஹத்து அழைத்து வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ராஜா நாயகன் வருகிற பொழுது ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வர்றாங்க அதுவே நாயகம் வீட்டுல சின்ன பிள்ளைக்கு தேன் தொட்டு வச்சு பிஸ்மில்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த புள்ள பிஸ்மில்லா மட்டும் சொல்லல சூரத்தில் பாத்தியாவையும் சேர்க்குவோம் செல்லுமா என்று சொல்லுகிற பொழுதுமில்லாவையும் சொல்லி சூரத்தில் பாத்தியாவை ஓதனே அக்னி நாயகோ நெத்தீங்க முத்தமிட்டு பாப்பா உனக்கு வேற ஏதாவது தெரியுமா என்று கேட்கிற பொழுது சூரத்தில் பக்கராவை ஓதட்டுமா என்றுதான் சூரத்தில் பக்கரா ஏறத்தால ரெண்டு துசு சூரத்தில் பக்கராவை ஓதட்டுமா மூணு வயசுல ஓதுமா பார்க்கலாம் சூரத்தில் பக்கராவை ஒரு கிழையில்லாமல் ஓதினார் ஒரு கிழையில் ஏறும் தெரியுமா ஆலயம் ஆணை ஓதட்டுமா போதட்டுமா இப்படி பதினெட்டு சுசுக்களை ஓதினார்களா பதினெட்டு சுசுக்கள் அப்ப கேட்கிறாங்க அஜிமின் நாயகம் பதினெட்டு சுசுக்களை இவ்வளவு வேகமாக சரணமாக நீ எப்படி கற்றுக்கொண்டார் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அன்புக்குரியவர்கள் அந்த தாயார் எவ்வளவு ஓதி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம் நம்முடைய தாயார் இப்படி ஏதாவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு தூண்டும் போது ஓதுவா எழுகிற பொழுது ஓதுவா சாப்பிடும்போது ஓதுவா எப்படி தொல வேண்டும் என்பதையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் என்னுடையைப்பதாக இருந்தால் நான்கு நிபந்தனை அவர்தான் தொலை வைக்க வேண்டும் முதலாவதாக இருந்து வயது வந்ததிலிருந்து விடாமல் தோன்றிருக்க முடியும இதுவரை தக்கீர்தகரிய விட்டிருக்கக்கூடாது இரண்டாவது நிபந்தனை தகஜத்தை விட்டிருக்கக்கூடாது மூன்றாவது நிபந்தனை வாலிவானதில் இருந்து இதுவரை அசரினுடைய முன்சுண்டத்தை விட்டு அவர்தான் நடத்த வேண்டும் அடக்கம் செய்து கொள்ளலாம் பொழுது எனக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் ரகசியமாக இருந்த விஷயத்தை நீங்கள் தொழிலை முடிந்ததற்கு பிறகு பார்த்தார் எல்லா கண்களும் அவர்களை பார்க்கிறது அக்கடையும் செய்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் எப்படி இருக்கிறோம் என்னை பார்க்க கடமை தொழுகையில் காரணம் குருவானினுடைய தொடர்பு இருந்தது இன்றைக்கு நாம நம்ம தொழுது எப்படி இருக்கிறது நாங்க என் மாணவர்களுக்கு சொல்வதுண்டு குருவானியுடைய தொடர்பு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்றால் இந்த போய் பார்க்கலாம் தமிழ் தடுமா நான் வாணியம்பாடிக்காரங்க போர்ச்சுக்க வேண்டாம் அந்த தமிழை பார்த்து கேள்வி சொன்னாக்கா பஸ்ல ஏறும்போது கேதுவா கேதுவான் என்னடா கேதுவா கேதுவா கேது பேத்து நடப்போம் தமிழ் எப்படி பேசுவதுன்னு தெரியாது சில பேர்கள் நம்மால் இருக்கிறான் ஆட்டை எழுதிட்டு போன மாதிரி கல்யாணத்து அன்னைக்கு தான் முதல் முதல்ல பள்ளிவாசல கூப்பிட்டுருவாங்க அந்த கசாப் கடைக்கு ஆட்டை கூட்டு போன மாதிரி பள்ளியாச்சல கூப்பிட்டு வந்து தம்பி போயில் இருக்கிறக்க தொழுதுட்டு பாப்பான்னு கூட வாங்கிய பாடியில ஒன்றுமே விட எப்படி தொழுகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல எப்படி தெரியல உன்னே போதினார்த்த கைசான எப்படி பொழுதுறதுன்னு கேட்ட உன்ன அவங்க தான் மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒரு சி எடுத்துக்கலான்னு சொன்னார் அவர் ஒழுது செஞ்சிட்டு வா சொல்ல ஒழுது எடுத்துட்டு வா தமிழ் அந்த தமிழ் இவன் ஒழு ஏதோ ஒரு லோட்டான்னு நினைச்சான் ஒழுவை எடுக்க சொல்லியிருக்கிறாரு எங்கடா போய் எடுக்கிறது சுத்தி சுத்தி பார்த்தான் சுத்தி சுத்தி வரலாம் வகாமின் நகையே கடைசில சொன்னாரே அவச காட்டி பொய் காட்டி எடுப்பார் ஒன்னே வேட்டை தீர்க்கி உள்ள புதிச்சா உள்ள புதிச்சு ஒசுவை எடுக்க கூடக்கூடாத எங்கேயும் கடைசியில மேல எடுச்சாச்சு மோதினார் பார்த்தாரி ஒழு எடுக்கிறது இல்லை நான் செய்யற மாதிரி செய் சொல்ற மாதிரி செய்யும் செஞ்சு கடைசியில பொதுவாகவே சில ஊர்கள் பார்த்தா மோதினாரு கண்ணு போனது காது போனது நான் அந்த மாதிரி தொழுட என்று சொல்லி தத்தீரை கட்டி எல்லாம் தொழுது போது அத்தகையோ அவருக்கு முடியாது ஒரு காலை கிபாட்டு நீட்டிட்டு உட்கார்ந்து நம்முடைய தொழுகை இந்த நிலையில் தான் இருக்கிறது ஏன் குர்ஹானினுடைய தொடர்பில்லை குர்ஹானினுடைய தொடர்பு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளையும் பக்தியாரை தாக்கி ரஹமத்துல்லாஹி தாலாலைகியை போட்டு மாற்ற முடியும் இவா முகமத் ரஹமத்துல்லாஹி தாலாலை பதிமூணு வயது அபுஹனிமா ரமத்துல்லாமனுடைய வதிலி சிக்கு செல்கிறார்கள் வதிலி சிக்கு செல்கிற பொழுதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் உள்ளே நான் வர அனுமதி இருக்கிறதா மட்டும்தான் இதற்குள்ளே என்று சொல்லுகிறார்கள் உடனே மனதம் செய்திருக்கேன் ஒரு வாரத்திலே ஒரு வாரத்தில் முப்பது டுசுக்களையும் மொம்ப ஒரு மாதத்திலே அல் குரானை மனதம் செய்த ஒரு பெரிய மகான் நாமெல்லாம் பின்பற்றி நடக்க இமாவனாத்தாரா அவர்கள் குர்ஹானை மனதம் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட மாதம் வெறும் ஒரு மாதம் வெறும் ஒரு மாதம் என்றால் அன்புக்குரியவர்கள் அவர்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்னை பார்க்கிறோம் இவரு அஜன் தம்மத்தில் இல்லாதித்தாராலே பதினோரு வயதிலே மக்கத்திற்கு தொழுகை நடத்தினார்கள் என்றால் தொடங்கித்தார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத்திறன் எந்த அளவுக்கு எப்படி தொடர்ந்து செய்து கொண்டு சாபித்து நடிகர் பாபு கலா வரலாறுகளை பார்க்கும் சின்ன பயனாக இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பே பதினாலு பதினேழு சூறாக்களை மரணம் செய்தவர்களாக இருந்தார்கள் குரு தொடர்பு இருந்தது எல்லாம் அவர் இருந்தது நான் குருடைய தொடர்பை கிட்ட காரணம் என்றால் எல்லாம் சென்றுவிட்டது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் குடிக்கிறேன் நம்முடைய குடும்பத்திலே குரு ஆன் இருந்த காலம் வரை நிம்மதி இருந்தது குரு ஆண் இருந்த காலம் வரை நிம்மதி இருந்தது காலையிலும் மாலையிலும் குரு ஆனின் போது சப்தம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அதனால அந்த குடும்பத்தில் ஒன்பது பேர் பாகே 12 பேர் இருப்பாங்க 14 பேர் இருப்பாங்க ஒருது சம்பாதிப்பார் வெறும் 1000 வெறும் 20000 அன்றைக்கு இருந்த நிம்மதி இன்றைக்கு இருக்கிறதா ஒரு குடும்பத்திலே ரெண்டு பேர் இருக்கார்கள் 20000 பத்தவில்லengarathi 40000 போதவில்லengarathi என்ன காரணம் 20 பேருக்கு பத்தியது இன்றைக்கு பத்தவில்லையே என்ன காரணம் அன்றைக்கு குர்ஆன் இருந்ததே குர்ஆன் ஓதிற பொழுது அல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் இஜித மஹல் அலைஹி மலாயிகா அங்க மலக்கிகள் வந்து சேர்கார்கள் தக்கவ அங்க சயாதீன் சைத்தான்கள் எல்லாம் செஞ்சு விடுறார்கள் மலக்கிகள் ஒன்று சூழல் எப்படி இருக்கிறது தீவியை பெண்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் போன்ற நேரத்தில் போய் ஒரு நாலு தோசையை வேற வேற சுட்டு போட்டா இருக்கு என்னடி இவ்வளவு கருப்பா இருக்குது தோசை உடனே தான் மாடுகளிட்ட பதில் வருமே பெண்கள்கிட்ட பதில் உடனே வரும் சக்தி புதுசுங்க அதனால அப்படி கடைசிய உள்ள போய் பார்த்தா தோசை சட்டியவே பிரட்டி போட்டு சுட்டு தோசை சட்டியவே பிரட்டி போட்டிருக்கிறார் அந்த பாத்திர ஆனந்தத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அடிச்சிருக்கிறார் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த அளவுக்கு விரைவில் மோசமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் ஏற்றம் பெற்ற சமுதாயமாக சிறந்த கொடுக்கிறார் வீட்டிலும் ஒழிக்க ஒழியும் வேரோடி、என்று உங்கள் நன்றி சொல்லப்பட்டிருக்கிறேன் சிறந்த முறையில் நீங்கள் நெல் உபதேசங்களை கேட்டு எழுச்சி பெற்றிருக்கிறீர்கள் அதனால இதை ஏற்பாடு செய்திருக்கிற எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அத்தனை வீடுகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதை போன்று இங்கே வருகிறிருக்கிற பொதுமக்கள் நேரத்தினுடைய அருமை மாறாமல் பத்து மணிக்கு மேல பயன் செய்கிறாங்க இதெல்லாம் போய் கேட்கவா எங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடு பள்ளியை நம்முடைய உள்ள முழுக்க நிறைய செய்திகளை வீட்டுக்கு கொண்டு சென்று நிறைய பேர் வீட்டிலையும் போய் சொன்ன செய்திகளை நாம் கேள்விப்பட்டு சந்தோஷமடைந்தோம் அல்லா எல்லோருக்கும் இதாயத்தை கசைப்பாக்குவானாக ஒரு கேட்டோடு இல்லாம அமல் செய்யக்கூடிய நோக்கிட்டு எனக்கும் உங்களுக்கும் அல்லாது தந்துவிட வேண்டும் அதனால் உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதனை கொஞ்சம் கடையில வேலை பார்த்துட்டு பகல் முழுவதும் நின்று ஓய்வே இல்லாமல் நின்று அந்த இளைஞர்கள் இரவு நேரத்திலும் வந்து கிடைத்து மீண்டும் தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார்கள் அல்லா இவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தையும் விருச்சத்தையும் கொடுத்து இவர்களையும் அல்லா முதலாளிகளாக ஆக்கி இவர்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளிகள் அத்தனை பேர்களும் மார்க்கப்படி நடக்கிற அமைப்பை அல்லாவை தந்து கொள்ள வேண்டும் நான் கண்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வருகை தந்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் யாரெல்லாம் உதவியாளர்களாக இருந்தார்களோ அத்தனை பேர்களுக்கு சாமல்பா இருக்கிறார்கள் கனிபாபா இருக்கிறாங்க அத்தனை பேர்களுக்கு பேரு சொல்ல முடியாது மறந்திருந்தால் படித்துக் கொள்ள வேண்டும் அத்தனை பேர்களுக்கு மீண்டும் ஒரு குறை நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அல்ல உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையான நடத்தையும் வளத்தையும் தத்தங்கள் வாங்காங்க என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் Thank <laughs> you.